பிரிவுகளாக இருக்கிறது பூர்வம் என்பது ஆரம்ப நிலையில் ஆத்ம சாதகர்களுக்கு ஞான அபியாசம் செய்வர்களுக்கு பூர்வத்திலே ஒரு மனிதன் ஆற்றக்கூடிய வினைகளின் பயன்கள் பாவ புண்ணிய வடிவங்களாக வருகின்றன பிறவிகள் போரும் சேர்த்து வரை வைக்கக்கூடிய பாவ புண்ணிய வினைகளின் தொகுப்பிற்கு சஞ்சிதம் என்று பெயர் ஒரு ஆத்ம சாதகன் ஞான அபியாசம் செய்து ஜீவன் முக்தி அடைந்தால் அவர்களுடைய அந்த சஞ்சித வினைகள் எல்லாம் ஞானத்தினாலே சுட்டரிக்கப்படும் என்று வேதம் சொல்லியிருக்கிறது அது சித்தாந்தத்திலே பூர்வத்திலே என்ன சொல்லியிருக்கிறது அவரவர் செய்த பாவங்களை அவரவர்களே அனுபவித்து தீர்க்க வேண்டும் என்று அப்போ பூர்வத்தில் சொல்லப்பட்ட நியாயம் ஒன்று சித்தாந்தத்தில் சொல்லப்பட்ட நியாயம் ஒன்று முரண்பாடு தென்படுகிறது அப்படின்னு கேட்குறார் அதற்கு அவரவருடைய அதிகாரங்களை நோக்கி சொல்லி இருக்கிறது ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய அஞ்ஞான திசையில் இருக்கக்கூடிய ஒரு ஜீவனுக்கு சொன்னது பூர்வம் ஞான திசையில் இருக்கக்கூடியவர்களுக்கு சொல்கிறது சித்தாந்தம் அதனால் இடம் வேறு பொருள் வேறு அதிகாரிகள் வேறு அதோட இக்கர்ம காண்டத்திலேயே பூர்வத்திலேயே ஏதாவது பாவவினைகள் செய்தால் அந்த பாவவினைகளுக்கு பரிகாரம் செய்து அதை தீர்த்து கொள்ளலாம் என்றும் இருக்கிறது அப்படி செய்த பாவங்களை பரிகாரம் மூலம் தீர்க்கலாம் என்று பூர்வத்திலே இருப்பது போல ஆத்மவிசாரம் செய்து ஞானம் பொழுது இந்த சஞ்சித கர்மங்கள் எல்லாம் ஞானம் என்னும் கடவினாலே சுட்டெரிக்கப்படும் ஒரே சமயத்தில் இல்லாமல் போகும் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த மறைமொழியை நம்பினால் வீடுண்டே அவர் கேட்டது கைத்தவங்களை சாத்திரம் சொல்லுமோ அப்படின்னு கேள்வி ஆரம்பித்தார் குருநாதன் அதற்கே விடை சொல்கிறாரு என்ற மறைமொழி நம்பினால் வீடுண்டே அதாவது மறைகளை வேதத்தை சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை அது மிகவும் சரியாகத்தான் சொல்லும் அப்படின்னு சொல்ல பதினெட்டு என் மனம் திருக்கோயிலா தினம் குடியிருந்தருள் குருமூர்த்தி சென்ம சஞ்சிதம் வினைகள் வேரறுத்திடும் தேவரீர் மெய்ஞானம் தன்மயம் தரும் மகிமையை ாம் சமரும் அறியாமல் கழியினில் அழிகின்ற காரணம் குருநாதனை நல்ல வழிபாடு செய்கிறார் என் மனம் திருக்கோயிலா தினம் குடியிருந்தருள் குருமூர்த்தி குருநாதனை தன்னுடைய இதயத்திலேயே கோவில் கட்டி வழிபடுகிறேன் என்று சொல்லுகிறார் அதிலே மூர்த்தமாக இருப்பது குருநாதனே இப்ப மெய்ஞானம் அப்படின்றது சொல்ல ரெண்டு பக்கத்துக்கும் எடுத்துட்டு போகணும் மெய்ஞானம்னு இருக்கு இல்லையா மெய்ஞானம் சென்ம சஞ்சித வினைகளை வேறும் அதுக்கு எடுத்துக்கணும் மெய்ஞானம் தன்மயம் தரும் மகிமையை விவுதராம் சமர்த்தரும் அறியாமல் அப்ப மெய்ஞானத்தை ரெண்டு பக்கமும் எடுத்துக்கணும் மெய்ஞானம் என்ன செய்யுது ஜென்மாந்தரங்கள் செய்த வினை பயன்களின் தொகுப்பு சஞ்சிதத்தை சஞ்சித வினைகளை வேறு அறுத்திடும் அங்கே வந்து ஞானமாம் கணல் என்ன சொல்லியிரு முதல்ல என்ன சொல்லியிருக்கு ஞானமாம் கணல் சுடும் என்ற வரைமொழி அங்க அங்கே பல ஜென்ம விவரவித்தான் சஞ்சிதம் எல்லாம் ஞான தடல் சுட்டு வெந்நீராக்கும் இங்கே என்ன பயன்படுத்துகிறாரு சென்ம சஞ்சித வினைகள் வேறருத்திடும் எது வேற அறுத்திடும் மெய்ஞானம் அதில் மாற்றுக்கிறது கிடையாது தன்மயம் தரும் மகிமையை அதே மெய்ஞானம் எதையும் கொடுக்கிறது தன் சொரூபமாகிய பிரம்மஸ்வரூபத்திலேயே நிலைநிற்கச் செய்வதும் மகிமை அந்த பெருமையை கொடுக்கக்கூடியது மெய்ஞானம் விவுதராம் சமர்த்தரும் அறியாமல் அது இந்த ஞானிகளுக்கு இன்னொரு பேர் கொடுக்குறாங்க அவர்கள் விபூதர்கள் ஏன் எல்லாமாக எல்லை இல்லாமல் பரவி கிடப்பவர்கள் ஆகாயம் சமர்த்தர் அவர்களுக்கு இன்னொரு பேர் என்னது சமர்த்தர் இந்த உலகத்தில் சிறப்பான யாரும் செய்ய முடியாத காரியத்தை செய்தவர்களுக்கு என்னென்னு பேர் சமர்த்தர் ஒரு ஒரு சாதுக்கு சமர்த்த ராம்தாஸ் வீர சிவாஜியினுடைய குருநாதனுக்கு என்ன பேரு? சமர்த்த ராம்தாஸ்னு பேர் சமர்த்தரும் அறியாமல் கண்மமாம் குழியினில் விழுந்து அழிகின்ற காரணம் உறையீரே சுவாமி சில இடங்களிலே நெய்ஞானிகள் கூட ஜீவன்முக்தர்கள் கூட என்ன பண்ணுறாங்க கண்மமாம் குழியினில் விழுந்து அழிகின்ற நாம் பார்க்குறப்ப அவர்கள் அழிகிறார்களா இல்லையாற்றது அவர்களுக்கு தான் நாம பார்க்கிறப்ப அஞ்ஞானிகளாகிய உலக மக்கள் பார்க்கும் பொழுது ஞானிகளும் கூட கர்மத்தினே விழுந்து அழிகிறார்கள் கண்மக்குடியில் விழுந்து அழிகிறார்கள் அதுபோல தென்படுகிறதே சுவாமி ஏ இவரு ஞானி விவேகானந்த சுவாமியை எடுத்துக்கலாம் அவருக்கு எல்லாம் தெளிவு ஞான தெளிவு ஆனால் உலகம் என்ன பண்ணிட்டு இருக்காரு சுற்றி அறிச்சிட்டே இருந்தார் பிரச்சாரம் பண்ணிகிட்டே தான் இருந்தார் அதாவது துறவிகளை தயார் செய்வதற்காக ராமகிருஷ்ண மடமும் தொண்டு செய்வதற்காக ராமகிருஷ்ண மிஷனுமாக ஒரு பெரிய இயக்கத்தை தொடங்கியிருந்தார் தொடங்கிறது மட்டும் இல்லாமல் அதனுடைய வரவு செலவு கணக்கு மறுப்புன்னு பார்த்துட்டு இருந்தார்னு சொன்னார் தான் ஈட்டிய ஐந்து ஆண்டு காலமாக வெளிநாடுகளை அமெரிக்கா ஐரோப்பா முதல்ல வெளிநாடுகளில் ஈட்டிய பொருள்களை எல்லாம் சேகரித்து கொண்டு வந்து அந்த பணத்தை இங்கே கொண்டு சேர்க்கிறார் இந்த ராமகிருஷ்ண இயக்கத்திற்காக தொண்டு செய்வதற்கென்று ராமகிருஷ்ண மிஷனும் துறவரத்திற்கென்று ராமகிருஷ்ண மடமும் தொடங்கி அதுக்கு ஒரு அறக்கட்டளை உருவாக்கி அந்த அறக்கட்டளைக்கு இவர் வந்து நிறுவனர் தலைவர் யார் இருந்துன்னு அதுக்கு அடுத்த நிலையில் உள்ள ஒரு சாமி சுவாமி பிரம்மானந்தான் அவரை என்ன பண்ணிட்டார் தலைவராக்கிட்டார் பொருள் ஐடியா கொடுத்தது பொருள் கொடுக்குறதெல்லாம் யாரு விவேகானந்தர் ஆனால் யார்கிட்ட ஒப்படைச்சிட்டாரு அந்த பதினாறு சீடர்கள் ராமகிருஷ்ண பரமேஸ்வருடைய பதினாறு சீடர்கள் மாற்றம் ஒருங்குகூடி பிரம்மானந்தரை தலைவராக்கி அப்புறம் அதுக்கு என்னென்ன ரூல்ஸ் ரெகுலேஷன்லாம் வகுத்துறார் சாமி அப்போ கர்மத்திலே முழுக்க முழுக்க ஈடுபடுகிறார் அவருடைய உடல்நடை ஒத்துழைக்கவில்லை நிறைய அந்த அவருக்கு வி சிங் ஆஸ்மாக கம்ப்ளைண்ட் அதிகமாக இருந்திருக்கு ஆனாலும் விடாமல் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு மிஷனரி ஒர்க்கு செய்கிறார் அந்த பிரம்மச்சாரிகளுக்கு பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறார் கடைசி வரைக்கும் அதை விடாமல் செஞ்சுட்டார்கள் வெளியே ட்ராவல் பண்ணலை ஆனால் இருந்த இடத்துல வந்து என்ன பண்ணிட்டுருக்காரு பாடங்களை நடத்தி கொண்டு தான் மூச்சு வரையிலும் வேதாந்த பாடங்களை நடத்தி கொண்டு இருந்தார் அப்போ அவர்கள் கண்மமான் குழியனில் விழுந்து அழிகின்ற காரணம் ஒரு ஏதாவது ஒரு வேலை இழுத்து போட்டு தன்னுடைய உடம்புக்கு இது முடியாது என்று தெரிந்தால் கூட என்ன பண்றாங்க இழுத்து போட்டு வேலை செய்யறாங்களே ஏன் அப்படின்ற இது நம்ம வெளியிலிருந்து பார்க்கறப்ப அவர்கள் வந்து கண்மமான் குழியில் விழுந்திருப்பது போல நமக்கு என்ன பண்ண தென்படுகிறது உண்மை என்ன அது சொல்லுவார் அழிவில்லாத தற்பதந்தனை மைந்தனே அகமுகத்தவர் சேர்வர் வழி நடப்பவர் பராமுகமாயினால் மலர்ந்த கண் இருந்தாலும் வீழ்வர்களான் அப்படி வெளிமுகம் கொண்டு காமிகள் ஆனோர் பலிவரும் பிறவி கடல் அழுந்தவர் பரகதி அடையாரே ஒருத்தர் அஞ்ஞானி இன்னொருத்தர் ஞானி ஞானி எப்படி இருக்கிறார்னு சொன்னா அழிவில்லாத தத்பதந்தனை மைந்தனை அகமுகத்தவர் சேர் ஞானிட்டு சந்தேகமெல்லாம் வேண்டியதில்லை அவர் கர்மமாம் குழியில் விழுந்தார் விழுகலை அப்படின்னா அவருக்கு நாம் வந்து சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவர்கள் அகமுகத்தவர் உள்முகமாக சென்று அந்த தற்பதந்தனை மேலான அந்த பிரம்மத்தையே அவர்கள் என்ன பண்ணுறாங்க அடைகிறார்கள் அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை அப்போ ஞானிகள் ஜீவன் முக்தம் சொல்லிட்டு அதை என்ன பட வேண்டியதில்லை சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லை அவர்கள் அகமுகத்தவர்கள் அழிவிதாக தத்ந்தனை அடைகிறார்கள் சிறப்ப வெளிய மற்றவங்க அப்ப நாம விவேகானந்த சுவாமிக்கு சொன்னமே அது வந்து பிராரத்தவசத்தினால் நடக்கக்கூடியது என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் மற்ற ஆத்ம சாதகர்களோ அல்லது அஞ்ஞானிகளோ ஞானத்தை பேசிக்கொண்டே இருப்பார்கள் ஆனால் என்ன பண்ணுவாங்க இந்த கருமமாமன் குழியில் போய் விழுந்து இப்படி ஆயிடுச்சே அப்படி ஆயிடுச்சின்னு குழம்பிகிட்டு இருப்பாங்க வழி நடப்பவர் பராமுகமாயினால் மலர்ந்த கண் இருந்தாலும் இங்கே மலர்ந்த கண் அப்படின்னா அவர்களுக்கு இந்த உலகத்தை உலகத்தை பற்றிய ஒரு விழிப்புணர்வு இருக்குது உலகம் இவ்வளவுதான் உலகம் அனைத்தியம்தான் கர்மத்தினால் ஆவது ஒன்றுமில்லை அப்ப எந்த திசையில் இருக்கிறாங்க அபியாச திசையில் இருக்கிறார்கள் ஆத்ம சாதகர்களாக இருக்கிறார்கள் ஜிக்யாசுவாக இருக்கிறார்கள் முமுட்சுவாக இருக்கிறார்கள் அப்ப அப்ப கண்ண உங்களுக்கு திறந்தா இருக்குது அவர்களுக்கு ஒரு ஞானம் இருக்குது ஆனால் அந்த ஞானம் அனுபவ ஞானமாக இன்னும் பரிமளிக்கவில்லை வழி நடப்பவர் அவர்கள் செல்லும் வழியில் பராமுகம் ஆகினால் பராமுகம்னா வேறு பக்கத்தில் பார்த்துட்டு போகிறது போற தடத்தை பார்க்காமல் வழியை பார்க்காமல் எங்கே பார்த்துட்டு போகிறாங்க பராக்கு பார்த்துட்டு போகிறதுன்னு சொல்லுவாங்க நம்ம பாஷையில் இங்கே எல்லாரும் சொல்றீங்கன்னா வேடிக்கை பார்த்துட்டு போறது பராமுகம் அப்படின்ற சொல்லுதான் பராக்கு பார்த்துட்டு போகிறது அப்போ பாதையில் வரக்கூடிய குழி மேடுகளை பார்க்காமல் வேறு பக்கத்தில் பார்த்துட்டு போனால் கண்ணு திறந்து தான் இருக்குது ஆனா என்ன பண்ண வேண்டியதான் மலர்ந்த கண் இருந்தாலும் குழியில் வீழ்வர் கான் இது வந்து உருவகம் சொல்லப்பட்டிருக்கு வழி நடப்பவர் பராமுகமாகினால் கண் இருந்தாலும் குழியில் வீழ்வர் கான் அது வரைக்கும் அடைப்புக்குள்ள போட்டு இது உருவகமா சொல்லப்பட்டது அதுபோல அப்படி வெளிமுகம் கொண்டு தாமிகள் யார் ஒருவர் அஞ்ஞானிகளை பத்தி பேச்சே இல்லை அவங்க யாருதான் கர்மமாம் குளியில விழுந்தே கிடப்பவர்கள்தான் ஞான நிலையில இருக்கவர்களை பற்றி சந்தேகமே வேண்டாம் அது முதல் வரியில சொல்லிட்டார் அழிவிடாத தற்பதந்தனை மைந்தனை அகமுகத்தவர் சேர்வார் ஞானிகளும் கர்மத்தில் ஈடுபடுகிறார்களே என்று சொன்னால் அதுக்கு விடையெல்லாம் முதலே சொல்லியாச்சு அது பிராரத்தத்தின் வசத்தினால் அவர்களுக்கு என்ன எஞ்சி இருக்கிறோ அதை பிராரணம் அப்ப இன்னை பேச்சு யாரை பற்றி மட்டும்தான் கேட்கணும் கேள்வி அந்த ஆத்ம சாதகர்கள் அதிகாரிகள் ஜிக்னாசுக்கள் மமுட்சுக்கள் அபியாசிகள் இவங்களை பத்தி பேச்சு இவங்க தான் என்ன பண்றாங்க அவர்களுக்கு அந்த ஞானம் உலகத்தை பற்றிய நிலையாமை பற்றிய விவேக அறிவு இருந்தால் கூட வெளிமுகம் கொண்டு காமிகள் ஆனோர் வ பழிதரும் பிறவி கடல் அழுந்துவர் பரகதி அடையாறே கண்ணை திறந்து விட்டாச்சு பாதையை பார்த்து நடக்க வேண்டியதான அந்த கண்ணை கொண்டு போய் எங்கென்ன பண்ணாங்க வேறு இடத்துல சிலர் திட்டுவாங்க கண்ணை உடனேலையாக வச்சுருந்தியா அப்படின்னு கேட்பாங்க அப்போ ஆத்ம சாதகர்களுக்கு அவ்வளோ எச்சரிக்கையாக நாம் செல்லக்கூடிய வழியில் சொல்கிறாங்க இது வந்து க ஒரு வாழினுடைய கூறுமையான அதனுடைய கூர்மையை போன்று மிகவும் ஆபத்தானதும் குறுகலானதும் ஆகும் அப்படின்னு சொல்றேன் ஜாகிரத பிராப்திய வராதத சுரசியதாரா நிஷிதா அதாவது ஒரு ஒரு கூர்மையான வாழ் இருக்கிறது அதனுடைய அந்த வாழ் அப்படி இப்படி தட்டினால கையை அப்படி தடவிட்டு போனாலே என்ன பண்ணி கைய கிழிச்சிடும் அதுல அந்த வாழ்ல நடக்கிறது எப்படி கத்தியின் முனையில நடக்கிறது எப்படி இருக்கும் அதுபோல அது எப்படிப்பட்டது ஆபத்தானது குறுகளானது மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஆத்ம சாதகர்கள் அப்புறம் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஞான கண் ஒண்ணு அதை வச்சு என்ன பண்ணணும் தாங்கள் கர்மங்களில் ஈடுபடும் பொழுது மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இதற்கு யாரையும் என்ன பண்ணக்கூடாது பழி சொல்லக்கூடாது அவர்கள் வெளிமுகம் கொண்டு காமிகள் ஆனோர் உலக இச்சைப்பட்டார்கள் என்றால் பழிதரும் பிறவி கடல் அழுந்தவர் அதுல வந்து மாற்று கருத்து கிடையாது மீண்டும் பிறவிக்கு போன பரகதி அடையாறேன் இது யாருக்கு சொல்லப்படல அஞ்ஞானிகளுக்கு சொல்லப்படல ஞானிகளுக்கு எந்த வரி பொருந்தது முதல் வரி பொருந்தியது மற்றது யாருக்குதான் அந்த பாதை பாதையில் நடந்து கொண்டிருப்பவர்கள் ஆத்ம சாதனை தசையில் இருக்கக்கூடியவர்கள் தீமையும் ஈசனார் செய்திக்கும் செயல் அன்றோ பிறந்த ஜீவர்கள் என் செய்வார் அவர்கள் மேல் பிழை சொல்லும் வழி தேசிக மூர்த்தியே என்றிடில் சுருதி நூல் பொருள் மார்க்கம் மறந்த மூடர்கள் வசனிக்கும் பிராந்திகான் மைந்தனே அது கேளாய் கொஞ்சம் திட்டி விட்டுறார் யார் சொல்கிற வார்த்தை இதெல்லாம் சுருதி நூல் பொருள் மார்க்கம் மறந்த மூடர்கள் வேதம் என்னும் அந்த தாய் அது என்ன சொல்லுதுன்றத சரியாக புரிந்து கொள்ளாத மூடர்கள் வசனிக்கும் பிராந்தி அதை தெரியாமல் அதை மறந்துவிட்டு பேசக்கூடிய மயக்கத்திலே இருக்கக்கூடியவர்கள் அதனால் அவர்களை பற்றி தெரிந்து கொள்ள அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறாங்க கேள்வி என்ன சிறந்த நன்மையும் தீமையும் ஈசனா செய்விக்கும் செயலன்றோ பிறந்த ஜீவர்கள் என் செய்வார் அவர்கள் மேல் பிழை சொல்லும் நன்மை தீவைன்றத பாவம் புண்ணியம் இந்த பாவம் புண்ணியத்தை கர்மபல தாதா கூடியவன் இந்த காலத்துல இந்த இடத்துல இந்த நபருக்கு இந்த பாவ புண்ணியம் என்று பகிர்ந்தளிக்க கூடிய கர்மபல தாதா சொன்னா ஈஸ்வரன் பாவம் இந்த ஜீவர்கள் அவங்க இந்த உலகத்துல பறந்துட்டாங்க அவங்கள போய் ஏன் பிள்ளை சொல்லணும் அவங்க பராமுகம் ஆயினார்கள் பழிதரும் குழியில விழுந்துட்டாங்க கர்ம குழியில விழுந்துட்டாங்கன்னு சொல்லி மீண்டும் மீண்டும் யாரையே குற்றஞ்சாற்றுவது போல இருக்கிறது ஜீவர்களையே அதிலும் குறிப்பாக ஆத்ம சாதனை செய்யக்கூடியவர்களை குற்றம் சொல்லுவது போலவே தெரிகிறதே ஆனால் இதுக்கெல்லாம் மேலே யார் இருக்கா சூத்ததாரியாக நன்மையும் தீமையும் பாவ புண்ணியங்களை வகுத்தளிக்கக்கூடிய கர்மபல தாதாவாக இருக்கக்கூடியவர் ஈஸ்வரன் அவருடைய செயல்தான இதெல்லாம் அவர் நினைச்சா இதை வந்து என்ன பண்ணிக்கலாம் இவங்களுக்கு வேண்டியத சரி பண்ணி கொடுக்கலாமே சரியான வழியில இவர்களை காட்டி கொண்டு போகலாமே இவன் பறவைக்கு பார்த்துட்டான் அவனால கர்மக்குழியில விழுந்துட்டான்னு சொல்றான் அவரு அந்த மாதிரி பெறாக்கு பார்க்காம வினைப்ப சரி பண்ணி அவனை நேராக பார்க்க வச்சிருக்கலாமே ஈசனாலும் முடியாது எதுவும் இல்லையா அப்படின்னு இது நம்மளும் இந்த பழி சொல்றோம் இறைவன் கடவுளே நீ இருந்தும் இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்ற உம் திகழ்ந்த ஈசனார் சிருட்டியும் வெவ்வேறே சகந்தனில் பொது பொது ஈசனார் சிறுட்டிகள் சராசர பொருள் எல்லாம் அகந்தயாம் அபிமானங்கள் கோபங்கள் ஆசைகள் இவையெல்லாம் சீவனார செருட்டிகள் ஆகும் கான்சன யாருக்கு சொத்து பிரிக்கிறாங்க யாருக்கு யாருவரன் ஈஸ்வரன் கொண்டு வந்த சொத்து என்ன ஜீவன் கொண்டு வந்த சொத்து என்னங்க அப்பா வந்து அதாவதுக்குரிய பாதைகளையும் எல்லா பிள்ளைகளுக்கும் போயிட்டு வர்றதுக்கு பொதுவான பாதைகளையும் போட்டு கொடுத்துட்டார் இனி அவ தான் என்ன பண்ணிக்கிற வண்டி தான் அவ வீடு கட்டியோ என்ன பண்ணணுமோ அவள் தான் போய் யாரை குறை சொல்லக்கூடாது பிரித்து கொடுத்தாச்சு இல்லை சொத்து பிரித்து கொடுத்தாச்சு இல்லை கொடுத்த எனக்கு ஒன்றும் கேட்கல நான் கஷ்டப்படுறேன் என்னை பார்த்து அவர் ஒன்றுமை செய்ய மாட்டேன்னா திகழ்ந்த ஈசனார் சிறட்டியும் சீவனார் சிருட்டியும் வெவ்வேறு ஈஸ்வர சிருஷ்டி ஜீவசிருஷ்டி ரெண்டு இருக்கு ஈஸ்வர சிருஷ்டி எப்படிப்பட்டது அது குறிச்சிக்கணும் சகந்தனின் பொது ஈஸ்வர சிருஷ்டி வந்து இந்த உலகத்திற்கு எல்லாவற்றிற்கும் பொதுவானது சராசர பொருளெல்லாம் சகந்தனின் பொது எனது அசையும் அசையாது அனைத்து பொருட்களும் உலகத்திற்கு பொதுவாக வைக்கப்பட்டிருக்கிறது அதுதான் யாருடையது ஈஸ்வரனுடையது ஆனால் இப்போ வந்து ஜீவசிருஷ்டி தான் அதிகமாகிட்ருக்கு முன்ன வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா தனி ரூம் எல்லாம் கிடையாது என்ன தான் வச்சுருப்பாங்க எல்லாத்துக்கும் தான் இருக்கும் பூச ரூம் வேணுன்னா சாமி ரூம் வேணுன்னா கொஞ்சம் சின்ன திருவட்டம் இருக்குது மற்ற இடங்கள்லாம் எப்படி தான் இருக்கணும் எல்லோரும் பொதுவாக புழைக்கிற மாதிரியான இடமாக இருக்கும் இன்றைக்கி பொதுவாக புழக்கிற இடம் ரொம்ப குறைஞ்சி தனித்தனியாக பிழைக்கிற இடம் என்ன ஆகிடுச்சி ஜீவசிருஷ்டி அதிகமாயிட்டே போகுது ஈஸ்வர சிருஷ்டி என்ன ஆகிட்டே போகுது ரோடுகள்லாம் பாத்தீங்கன்னா சாலைய விருத்தி பண்ணணும் அகலப்படுத்தணும்னு அரசாங்கம் முயற்சி பண்ணா என்ன பண்ணிக்கிட்டே வர்றாங்க சாலைய குறுக்கிக்கிட்டே வர்ற தரிசு நிலம் அந்த புறம்போக்கு நலம்னு எக்கச்சக்கமா இருக்கும் ஒவ்வொரு ஊர்லயும் இப்ப தரிசு புறம்போக்கு நிலத்துல என்ன பண்ணிட்டு வர்றாங்க பூரா பட்டா போட்டு எது ஜீவ சிருஷ்டிக்கு மாத்திக்கிட்டே வர்றாங்க சீவ சிருஷ்டிக்கு போச்சுன்னா யாருக்கா பயனுள்ளதாக இருக்குமா ஈஸ்வர சிருஷ்டிக்கு இருந்தால் எத்தனை பேர் இந்த இந்த இருநூறு ஆண்டு கால இந்த மடத்துக்காக எத்தனை பேர் பாடுபட்டிருப்பாங்க எவ்வளோ பேர் தான தர்மங்களை பண்ணியிருப்பாங்க இன்றைக்கி நாமெல்லாம் வசதியாக என்ன பண்ணுறோம் அப்படியே பறந்து தெரிகிறோம் கிளாஸ் முடிஞ்சவுடனே அவங்க வந்து பையன் எடுத்துகிட்டு அப்படி போகிறது என்ன இப்படி போகிறது இல்லையா அங்க எங்க வேணாலும் படுத்துக்கலாம் எங்க வேணாலும் சாப்பிடலாம் தூங்கலாம் படிக்கலாம் ஆடலாம் பாடலாம் இதெல்லாம் எது இருந்ததுனால நடந்திருக்கு ஈஸ்வர சிருஷ்டினால நடந்திருக்கு சீவ சிருஷ்டியா இருந்துருந்துச்சுன்னா என்ன ஆகும் கதவை திறக்க மாட்டாங்க வெளியே போங்க அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் பொதுவா இருக்கக்கூடிய அந்த எல்லாரும் அனுபவிக்கிற ஆனந்தம் எப்படி இருக்குது இல்லையா ஆனா நாம எதுவா மாத்த பார்க்கிறோம் நம்மளுடைய சுவாவை எல்லாத்தையும் எதுவா மாத்த பார்க்கிறோம் சீவ சிருஷ்டியாவே மாத்த பார்க்கிறோம் திகழ்ந்த ஈசனார் சிருட்டியும் சீவனார் சிருட்டியும் வெவ்வேறே சகந்தனின் பொது ஈசனார் சிருஷ்டிகள் சராசர பொருள் எதெல்லாம் அசையும் அசையாத பொருள் இவ்வுலகத்துல ஈ எறும்பு காட்டா மிருகங்கள் காட்டு மிருகங்கள் மரம் செடி கொடிகள் கல் மண் எல்லாமே மைன்ஸ் சொல்றாங்க மூல தாதுக்கள் எடுக்கிறது தங்கச் சுரங்கம் எல்லா சுரங்கங்கள்லாம் தாது பொருட்கள் எடுக்கிற சுரங்கங்கள் எல்லாமே எதுவா விட்டுட்டார் கடவுள் அவரு போடுறப்ப லைசன்ஸ் எல்லாம் கொடுக்கல எல்லாத்தையும் பொதுவாக விட்டுட்டார் ஒருவேளை பொதுவாக இருக்கிறதுனால தான் மணல் அல்லேலையும் கொண்டு போயிட்டு இருக்காரு அவரும் எல்லா மக்களும் அனுபவிக்கிறதுக்கு அங்கே மணலை கொட்டி வச்சிருக்காரு எது ஆற்றுல மணல அதை எடுத்து கொண்டு போய் ஒவ்வொருத்தரும் எந்த சிருஷ்டியில கொண்டு சேர்த்துக்கிறது அதை வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்துக்கிறது சீவ கொண்டு சேர்த்துக்கிறது பொதுவாக ஆற்றுல மணல் இருந்துச்சுன்னா நாம எல்லாம் எப்படி இருக்கலாம் சந்தோஷமா போய் ஆனந்தமாக இருக்கலாம் இல்லையா அப்ப சகந்தனில் பொது ஈசனா சிருஷ்டிகள் நாம் பார்த்தோம்னா நாம் அனுபவிக்கிற அதிகப்படியான பொருள் வந்து யாருடையதா தான் இருக்கும் ஈசுவர சிருஷ்டியாக தான் நல்ல சுவாசமாக நல்ல நீர் அப்புறம் வேற என்ன வயல் வெளியில் விவசாயி விவசாயின்னு சொல்கிறோம் சரி ஆனால் விவசாயி விதைச்சி விட்டுட்டு தான் போயிடுறாரு ஆனால் அதை விளைய வச்சு கொடுக்குறது யார் விளைய வச்சு கொடுக்கணும் அந்தந்த டயத்தில் அந்த பயிர் முளைவிட்டு வந்து தானியமாகி மாற்றி கொடுக்குற வேலை யாருடையது ஈஸ்வரன் தான் பங்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா அதிகம் மிக அதிகம் எல்லாமே எல்லாமே தாய் வந்து கருவுற்று மட்டுந்தான் அவளுக்கு தெரியும் கருவுட்டுறது கூட மூணாவது மாசத்துல தான் தெரியும் ஆனால் அந்த குழந்தைக்கு எந்தெந்த நேரத்தில் என்னென்னா இவ சாப்பிட்ற சாப்பாட்டுலேருந்து ஒரு குழாயை எடுத்து ரத்த குழாயிலேருந்து பிரித்து அந்த குழந்தை கொண்டு போய் சேர்த்து அந்த குழந்தைய பக்குவமாக வளர்க்குறது யார் வளர்க்குறா கல்லினுள் தேரைக்கும் கருவினுள் மழலைக்கும் கணிந்தே உணவினை வழங்கிடும் அன்பே அவ்வளோ கருணை மூர்த்தியா ஈஸ்வரன் ஒவ்வொரு தனித்தனி ஜீவர்களையும் பார்த்துக்கிறான் இந்த பிரம்மாண்டமான உலகத்தையும் என்ன பண்ணிக்கிறான் பார்த்துக்கிறான் யாருக்கும் எந்த கஷ்டமும் கொடுக்காம பாத்துக்கிறான் இந்த ஜனங்க விடாம திட்டிக்கிட்டும் இருக்குது எனக்கு என வீட்டுல பிள்ளைய அம்மாக்காரியை என்ன சொல்லுவாங்க எவ்வளவு செஞ்சாலும் அம்மாக்காரியை மக என்ன சொல்ல மாட்டார் நீ எனக்கு என்ன செஞ்ச அப்படின்னு தான் கேட்பான் பார்த்துங்களா வீட்டுல எவ்வளோ இந்த அம்மாக்காரி காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் மாடாக உழைப்பா மகளுக்காண்டி அது பிரசவத்துக்கு வந்த மகளெல்லாம் ரொம்ப அவங்களுக்கு தான் தெரியும் ஆனாலும் கோபம் வந்துருச்சுன்னா அம்மாக்காரே எப்படி திட்டுவோம் பிள்ளை நீ எனக்கு என்ன செஞ்ச பெருசாக அழுகிற அப்படின்வா அது மாதிரி ஈஸ்வரன் நமக்கு ஒவ்வொரு வினாடியும் என்ன கொடுத்துட்ருக்கான் நம்மளை நிம்மதியாக தூங்க சொல்லிவிட்டு பிராணம் பாட்டை ஒழுங்காக வந்து போயிட்டுருக்கு அதில் ஏதாவது ஸ்டக்கை பார்த்துனா என்ன ஆகும் முடிஞ்சிடும் அப்போ அதெல்லாம் பத்திரமாக பார்த்துட்டு இல்லையா அப்போ ஈஸ்வர சிருஷ்டி நமக்கு அனுகூலமாகவே இருக்கிறது எல்லாவற்றிற்கும் அனுகூலமாக இருக்கிறது ஆனால் அந்த ஜீவ சிருஷ்டி என்ன அகந்தயான் அபிமானங்கள் கோபங்கள் ஆசைகள் இவையெல்லாம் ஜீவசிருஷ்டி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது நான் எனது அகந்தயாம் அபிமானங்கள் அப்போ அகந்தைன்னா நான் அபிமானம்னா எனது நான் எனது என்று எல்லாத்தையும் என்ன பண்ணி வச்சுக்கிறான் பிடிச்சு பிடிச்சு வச்சுக்கிறான் கோபங்கள் ஆசைகள் இவை எல்லாம் ஆசைகளை முதலில் ரொம்ப தப்பம் காமம் குரோதம் ஆசைகள் கோபங்கள் காமம் குரோதம் அதுக்கப்புறம் வரிசையா லோகம் மோகம் மதம் மாஷரியம் இவையெல்லாம் யாருடைய இவர் தான் இதெல்லாம் டெவலப் பண்ணி வச்சிருக்காரு அவனை எனக்கு பிடிக்கும் அவனை எனக்கு பிடிக்காது அவர் நடக்கிறதை சரியில்லை இது எனக்கு பிடிக்கும் இதை எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லி இதெல்லாம் பிரித்து வச்சிருக்கிறது கூறு போட்டு வச்சுருக்கிறது ஜீவ சிருஷ்டி ஈஸ்வர சிருஷ்டியில் எல்லாம் பத்தாம் பொதுவாக என்ன பண்ணிட்டார் விட்டுட்டார் ஈஸ்வரன் இந்த இந்த இதில் சிருஷ்டியை பொறுத்தரோடய ஜென்டில்மே யாரையும் சந்தேகப்படுறது எதையும் ஒளிச்செல்லாம் வைக்கிற எல்லாத்தையும் பொதுவாக திறந்து விட்டுருக்கார் எந்த எதுவும் போட்டு வச்சுக்கல போட்டியெல்லாம் வச்சிக்கல அவங்க யாருக்கு இணக்கம் ஆகிடறாங்க அந்த பூட்டை எப்ப நாம ரிலீஸ் பண்றோமோ எதோட நர்ஜாக்கணும் சமஷ்டியோட அப்படி அப்பாவது சொல்லிடுறாரு சீவனார் சிறுட்டிகள் ஆகும் கான் இது இகழ்ந்தது இப்படி எல்லாத்தையும் நான் என்றும் எனது என்றும் காம குரோத லோக போக மத மாசரிய விகாரங்கள் ஆறு வகையான விகாரங்கள் யார் இவர் டெவலப் பண்ணிக்கிட்டார் குழந்தையாக பிறந்தப்ப இது கிடையாது குழந்தைக்கு இது கிடையாது நீங்கள் பார்த்துமே அது சின்ன குழந்தையை விளையாடுறப்ப அது அந்த பொருள் அதுக்கு இருக்கிற பொருளை என்னுடையதுன்னு பார்க்குற பாவனை கூட அதுக்கு சில குழந்தைய எடுத்துருந்தா இருந்தான்னு கொடுக்கும் பார்த்துருக்கோம் அது தங்கம் போட்டிருந்தாலும் சரி கரன்சி நோட்டு போட்டிருந்தாலும் சரி வீட்டு பத்திரம் போட்டிருந்தாலும் சரி அதை அது என்ன விளையாட்டு சாமான் என்ன எடுத்துகிட்டு போக போகணும் நான் எனது என்று அதை பிரித்து கொண்டு அதன் மூலம் ஆசைகளையும் கோபங்களையும் முதலானவைகளெல்லாம் வளர்த்து கொண்டு எனக்கென்று ஒரு உலகத்தை படைத்து வைத்து கொண்டு அடையாளத்தை உருவாக்கி கொண்டு இருக்கக்கூடியது சீவனார் திருட்டி இதுக்கு யார் பொறுப்பாக மாட்டார் ஈஸ்வரனா இதனால் வரக்கூடிய இந்த ஷட்டு விகாரங்கள் காம குரோதாதங்கள் இந்த விகாரங்களால் எழக்கூடிய அவன் ஈடுபடக்கூடிய கர்மங்களின் பலன்களுக்கு யார் பொறுப்பல்ல ஈஸ்வரன் ஒரு பொறுப்பாக மாட்டார் அதுக்குதான் ஒரு ஒரு இட செக் பாயிண்ட் ஒன்று வச்சிருக்க கடைசியில இறுதி தீர்ப்புனாலும் மற்ற மதத்துக்காரங்க சொல்றாங்க நம்ம அதில் தீர்ப்பு பல தடவை வரும் எப்பெல்லாம் மனித பிறவி முடிச்சுட்டு யமதர் மகாராஜர்கிட்ட போறோமோ என்னதான் நடக்குங்க ஒவ்வொரு தீர்ப்பும் வழங்கப்படும் கணக்கை பார்த்து அப்பப்போ செட்டில் பண்ணிக்கிட்டே வர்றாங்க அவங்களுக்கு இறுதி தீர்ப்புன்றது எது ஒரே ஒரு நாம இறுதி தீர்ப்பு பல வாங்கி பழக்கப்பட்டோம் அதனால் அதைப்பட்டு பெருசாக என்ன பண்ணுறதில்லை அந்த இறுதி தீர்ப்பாக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் பேசப்படும் என்னென்ன பண்ண நீ என்னென்ன பண்ண கடவுள் உனக்கு என்னென்னலாம் கொடுத்தாரு நீ அதை என்னென்னலாம் பண்ணி வச்சுருக்க அப்படின்றது அங்கே விழாவாரியாக பேசப்படும் அப்போ ஜீவ சிருஷ்டி ஈஸ்வர சிருஷ்டியை போன பாடல்ல இருந்து இந்த பாடலுக்கு என்ன பண்ணியிருக்காரு கொஞ்சம் விளக்கம் விளக்கம் கொடுத்துருக்காரு இன்னொரு விளக்க போகிற மூவராம் பரண் சிருட்டிகள் உயிர்க்கெலாம் முத்திசாதனம் ஆகும் சீவனார் செய்யும் சிருட்டிகள் தங்களை சிருட்டிக்கும் பிணியாகும் தாவராதிகள் நசித்திடில் ஒருவருக்கும் சனனங்கள் நசியாவாம் கோபமாதிகள் நசித்திடில் பந்தமாம் கொடும் பிறவிகள் போமே இது ஒரு அட்டவணை மாதிரி எழுகினோம் ஜீவசிருஷ்டி ஈஸ்வர சிருஷ்டின்னு ஜீவசிருஷ்டி என்னது ஆஸ் என்னது அகந்தயாம் அபிமானங்கள் கோபங்கள் ஆசைகள் ஈஸ்வர சிருஷ்டி என்னது சகந்தளி பொது சராசர பொருள் எல்லாம் ஈஸ்வர சிருஷ்டி இப்ப என்ன சொல்றாரு மூவராம் பரண் சிருட்டிகள் அதாவது பிரம்மா விஷ்ணு சிவன் என்ற மூன்றாக ஈஸ்வரன் என்ன பண்ணிருக்கான் பிரிந்திருக்கிறான் மூவருமாகவே அவனை ஆகியிருக்கிறான் சிருட்டிகள் உயிர்க்கெல்லாம் முக்தி சாதனம் ஆகும் அவனுடைய படைப்பெல்லாம் இந்த மனிதனை கடை தேர்த்துவதற்காக இந்த ஜீவனை முக்தி வரச் செய்வதற்காகத்தான் வைத்திருக்கிறான் அபியாசங்கள் நம்ம தைத்திரிய உபனிஷத் போன்ற ஈஷாவாசிய உபநிஷத்து போன்ற உபனிஷத்துகளெல்லாம் நிறைய உபாசனைகள் இயற்கையை வைத்தே சூரியனை வைத்து காற்றை பிராணனை வைத்து நிறைய உபாசனைகள் எதை வச்சு தான் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு ஈஸ்வர சிருஷ்டியை வைத்து தான் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ ஈஸ்வர சிருஷ்டிகள் உயிர்க்கெல்லாம் முத்திசாதகமாகும் முத்திசாதனம்னா விச்சேபசக்தியின் தோன்றிய என்னது தன்மாத்திரைகள் கன்மாத்திரைகளில் நமக்கு என்ன கிடச்சிருக்கு சத்துவ குணத்தினுடைய தொகுப்பு இருக்குது மனம் புத்தி அந்த புத்தியில் தான் இந்த ஆத்மவிசாரம் செய்கிறோம் இந்த ஆத்ம விசாரமும் காது நமக்கு நல்லா கேட்குது வாக்கு நல்லா வசனிக்குது இதெல்லாம் இருக்கிறதுனால பகல் காலம் நல்ல வெளிச்சம் இருக்குது இந்த சூழ்நிலையில் நல்லா அமைஞ்சிருக்கு இதெல்லாம் யார் கொடுத்தது ஈஸ்வரன் கொடுத்தது இதில் தான் என்ன என்ன பண்ணுறோம் சாதனைகளை செய்கிறோம் புத்தி சாதனம் ஆகும் நமக்கு இதுபோல் கருவிகரணங்கள் நல்லா இல்லைன்னு சொன்னால் இந்த சூழ்நிலையெல்லாம் சரியாக அமையலேன்னு சொன்னால் கண்ணு தெரியாமல் போச்சு காது கேட்காமல் போச்சு மனநிலை புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலை இல்லாமல் போச்சு வெயில் வெளிச்சம் இல்லாமல் போச்சு இயற்கை உபாதைகள் இருக்குது அப்படின்னா நாம் என்ன செய்ய முடியாது இந்த பாடம் சரியாக படிக்க முடியாது அப்போ எல்லாம் நமக்கு இந்த உலக பெரிய கிரவுண்டை செட் பண்ணி படி உன்னை பற்றி நீ தெரிந்துகொள் இந்த ஜென்ம சாபல்யம் ஜீவன் முக்தி அடைய வேண்டும் என்றெல்லாம் இந்த ஈஸ்வரிலும் ஆத்ம சாதனை செய்யணும்னா எங்க போணும் எல்லாரும் இமயமலையில என்ன இருக்கு இந்த பில்டிங்காக கட்டிய வச்சிருக்காரு யாருமே இல்லாத இடம் தனித்த இடம் அப்ப யார் மட்டும் இருப்பாங்க ஜீவன் நான் மட்டும் இருப்பேன் வேறு யார் இருப்பார் ஈஸ்வரனோடு நெருங்கக்கூடிய இடம் ஈஸ்வர சிருஷ்டி என்பதே அப்படி காட்டுக்குள்ளே வனாந்தரத்துக்குள்ளே போகிறோம் தண்ணியும் அது போல தான் ரொம்ப நேரம் ஒரு நல்ல அருவி நல்ல நீரோடை நல்ல ஒரு ஆற்றங்கரை நல்ல ஒரு கடற்கரை எங்கே போனாலும் நமக்கு மனசு எப்படி இருக்குது இங்கேயே கொஞ்சம் நேரம் இப்படியே இருந்துடலாம் போல் தியானம் பண்ணலாம் ஒரு குகை ஒரு மலை அடிவாரம் ஒரு மலையினுடைய முகடு ஒரு சூரியனை பார்க்குறப்ப சந்திரனை பார்க்குறப்பெல்லாம் மனமானது தன்னை அறியாமல் எங்கே போது ஒரு நிறைநிலைக்கு மனமானது சாந்தமடைகிறது மனமானது ஒரு சாத்விக நிலைக்கு செல்லுகிறது முக்தி சாதனமாக மாறுகிறது அதனால இந்த குருமார்கள் சத்குருமார்கள் குருகுலத்தையெல்லாம் எங்கே தான் அமைச்சாங்க இயற்கை ரொம்ப நெருங்கி இருக்கக்கூடிய இடத்துல நகர்ப்புறங்களில் பெரும்பாலும் அவங்க அமைக்கிறது இல்லை சார் மழை சாரலாக மலையை சார்ந்த இடங்களில் அமைக்கிறார்கள் ஏன்னா அங்கே நம்மளுடைய முயற்சி பெரும்பாலும் நாம் கொஞ்சம் முயற்சி பண்ணா போதும் சாதனை கைகூடிடும் நகர்ப்புறங்களில் ரொம்ப எவ்வளவு முயற்சி பண்ணாலும் முயற்சி தோல்வி அடைஞ்சிடும் ஏன் வாகன சப்தங்கள் எழுப்புவது ஆட்கள் நிறைய வந்து போவது பேசுறது இறைச்சல் சந்தை கூட்டம் இது வந்து என்னன்னு சொல்றாங்க இந்த உலக வாழ்க்கையை வந்து ஒரு சந்தை கூட்டம் இறைச்சல் மிகுந்த ஒரு சந்தை கூட்டம் வியாபாரம் நடந்துக்கிட்டே இருக்கும் அங்கே வந்து ஆத்ம செய்வது ஒவ்வொருத்தருடைய விருப்பு வெறுப்பு பிரச்சனைகள் அதுவும் போயிட்டுருக்கும் கர்மபூமி அங்கே வந்து புத்திசாதனம் ஆகாது ஏன்னா ஜீவ சிருஷ்டி எக்கச்சக்கம் ஆயிடுச்சு எங்கள் ஜீவசிருஷ்டிகளே இல்லையோ ஈஸ்வர சிருஷ்டி மாத்திரம் இருக்கிறதோ அப்படி சொல்லி சொல்லி ஈஸ்வர சிருஷ்டி இருக்கிற இடத்துல பூரா இந்த ஜீவன் என்ன பண்ணி வச்சுட்டான் முதல்ல யாராவது ஒரு சாமி போய் அங்கே குடியில் அமைச்சிருந்திருப்பார் சாமியோடய பக்தர்கள் ஒரு பத்து பேர் போயிருப்பாங்க கொஞ்சம் வசதியான ஆளாக இருப்பாங்க என்ன பண்ணுவாங்க சாமி கஷ்டப்படுறாரே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த குடிலை கட்டி கொடுப்பாங்க கொஞ்சம் நல்ல பெர்மனெண்டாக பில்டிங்காக கட்டி கொடுக்குறேன்னு சொல்லி கட்டியிருப்பாங்க சரி சாமியை பார்க்க நாம் அடிக்கடி போகிறோம் நம்மளும் தங்கிடுமேன்னு சொல்லிட்டு ஒரு ஆளுக்கு ஒரு ரூமு மொத்தம் எத்தனை ரூம் ஆகிப்போச்சு பத்து ரூம் ஆகிப்போச்சு இப்போ என்ன பத்து ரூமும் சாமி ரூமும் சேர்த்து இப்போ இதுக்கெல்லாம் காம்பவுண்ட் வால் கட்டணும் இந்த மாதிரி ஒரு சாமி இருக்கார் அங்கே போனால் தங்குறதுக்கும் என்னமே இருக்குன்னா இன்னும் நூறு பேர் வருவாங்க இப்போ அங்கே நூறு பேருக்கும் சாப்பாடு போடுவோம் ஒரு பெரிய ஹாலை கட்ட வேண்டிதான் அப்போ என்ன ஆயிடுச்சு இயற்கை எங்கே போச்சு ஈஸ்வர சிருஷ்டி சுருங்கிடுச்சு ஜீவ சிருஷ்டி விரிஞ்சுக்கிடுச்சு அப்போ அந்த இடத்துல தியானம் தவம் நடக்குதான்னா கிடைச்சல் என்ன ஆகி போச்சு இந்த வர்றவங்களை கவனித்து அனுப்புறதுக்கே நேரம் பற்றலை சாமி பா அவராக இருந்து கொண்டிருக்கலாம் இப்போ அவர் வந்து என்ன பண்ண வேண்டியிருக்கு எல்லோரும் சாப்பிட்டாங்களா எல்லோரும் தூங்கினாங்களா அதாவது ஊருக்கு போய் சேர்ந்தாங்களான்னு வந்து அவருடைய இப்படி ஆயிருக்கு அப்போ ஈஸ்வர சிருஷ்டி நூற்றுக்கு நூறு முக்தி சாதனமாக இருக்கிறது ஜீவசிருஷ்டி நம்மை அதிலிருந்து என்ன பண்ணிடுது மாற்றி சாதனைகளை கெடுக்கிறது அது கொஞ்சம் அப்போ எச்சரிக்கையாக இருக்கணும் எங்கள் ஆத்மசாதனை செய்கிற இடத்துல முடிஞ்சளவுக்கு அந்த ஏகாங்கி தனியாக இருக்கணும்னா கீதை ஆறாவது அத்தியாயம் தியான யோகம் சொல்லுது யா எந்த சலசலப்பும் இல்லாத சப்தமில்லாத தனி இடத்தை தேர்ந்தெடுத்துக்கொள்ள வேண்டும் தனித்திரு விழித்திரு பசித்திரு பசித்திருன்னு சொன்னோடனே சாப்பாடே சாப்பிடாமல் இருக்கிற பேர் பசித்திருந்த ஒரு சாப்பாடாக வயிறு நிறைய நிரப்பாமல் கொஞ்சம் இடைவெளி விட்டு அந்த பசி உணர்வு லேசாக இருக்கணும் விழித்திருன்றது தூங்கவே கூடாது அப்படின்றதில்லை தூக்கத்தை கொஞ்சம் என்ன பண்ணிக்கிறது குறைச்சிக்கிறது தனித்திருன்றது ந நபர்களோடைய பேச வேண்டாம் என்பதல்ல அந்த அவர்களோடு புலங்குவதை கொஞ்சம் குறைச்சிக்கணும் தனித்திரு விழித்திரு பசித்தெரு அப்போ ஜீவ சிருஷ்டியிலேருந்து கொஞ்சம் என்ன பண்ணிடுறோம் விடுபடுகிறோம் கொஞ்சம் என்ன பண்ணுறோம் விடுபடுகிறோம் சீவனார் செய்யும் சிருட்டிகள் தங்களை சிருட்டிக்கும் பிணியாகும் இவன் என்ன பண்றான் மீண்டும் மீண்டும் தன்னுடைய ஜீவாத்ம பாதையை பிறவி பிறவிகளை வளர்ப்பதற்காக தன்னை சிரட்டித்துக் கொள்கிறான் தன்னை ஜனிப்பிக்கும் பிணியாகும் மீண்டும் மீண்டும் தன்னை என்ன பண்ணிக்கிறான் அடுத்த பிறவி அடுத்த பிறவி அடுத்த பிறவிக்கு அடிகோளுகிறான் தாவராதிகள் நசித்திடில் ஒருவருக்கும் சனனங்கள் நசியாவாம் இறைவன் படைத்த ஈஸ்வர சிருஷ்டி இருக்கே நீங்கி போனால் யாருக்கும் என்ன போகிறது கிடையாது ஜீவன் முக்தி யாரும் அடைய போவது கிடையாது ஆனால் ஈஸ்வர சிருஷ்டி இருந்துச்சுன்னா முக்தி சாதனமாக இருக்குது அப்போ ஈஸ்வர சிருஷ்டி வேணும் ஈஸ்வர சிருஷ்டி அழிந்தால் இவங்களுக்கு முக்தி கிடைக்கிறது இல்லை இல்லையா இப்போ இப்போ உட்கார்ந்து போராடிக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறாங்க இயற்கையை பாதுகாக்க வேண்டும் இயற்கையை பாதுகாக்க வேண்டும் நாங்களும் சன்னியாசிகளும் ஏதாவது நமக்கு ஒரு வேலை வேணுமென்றதுக்காண்டி என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் பாதுகாப்போம் நதிகளை மீட்டெடுப்போம்னு ஒரு ஸ்லோகனை போட்டு போகிற இடங்கள்லாம் இருக்கக்கூடிய நதிகளை அதை வழிபட தெய்வமாக பார்க்க வேண்டும் அதை என்ன பண்ணிடக்கூடாது நெக்லக்ட் பண்ணிட கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளும் அதை செய்ய வேண்டியது அப்ப எப்ப ஈஸ்வர சிருஷ்டி நசிஞ்சு போச்சோ அப்ப என்ன ஜீவன் முக்தி அடைய முடியாது ஜீவன் முக்தி யாருக்கும் கிடையாது எப்ப ஈஸ்வர சிருஷ்டி இருக்குதோ முக்தி சாதனமாக பயன்படுகிறது அப்ப நமக்கு உறுதுணையா இருக்கு கோபமாதிகள் நசித்திடில் பந்தமாம் கொடும் பிறவிகள் போனேன் ஆனா மறுக்க ஜீவசிருஷ்டி ஆகிய கோபமாதிகள் அது போயிடுச்சுன்னு சொன்னால் என்ன நடக்குது இந்த ஜீவன் முக்தி அடைகிறான் இந்த ஜீவன் முக்தி அடைகிறான் அப்போ எது இருக்கணும் எது இருக்கக்கூடாது ஈஸ்வர சிருஷ்டி இருக்கணும் ஜீவசிருஷ்டி இருக்கக்கூடாது மாற்றி சொல்கிறதா இருந்தால் ஈஸ்வர சிருஷ்டி போனால் ஜீவன் முக்தி அடைவது கிடையாது ஜீவசிருஷ்டி போனால் ஜீவன் முக்தி அடைகிறான் மாத்தின்னு சொல்லிக்கணும் வைஸ் அடுத்து ஈசாரியம் பிரளைய தொடியவும் எவர் பவம் ஒளிந்தார்கள் தேசகால தேகாதிகள் இருக்கவும் ஜீவகாரிய மோகம் நாசமாக்கிய விவேகத்தின் உயிரோடு யானமுத்தர்கள் ஆனார் பசுக்களின் செயலன்றி பசுபதி செயலன்றே அது தலைப்ப மீண்டும் விளக்கமா சொல்ற ஈசர்காரியம் ஈசர்காரியம்னா ஈஸ்வர சிருஷ்டி பிரளயத்து ஒழியவும் எவர் பவம் ஒளிந்தார்கள் மகா பிரம்ம பிரலய காலத்தில் எல்லா ஜீவர்களும் எல்லாம் ஒட்டுக்கு போய் எங்கே போய் சேர்ந்துடுதான் இரண்ய கர்ப்பனுடைய வயிற்றுக்குள்ளே போய் சேர்ந்துடும் எல்லாம் ஒரு ஜீவனும் கூட விட்டு எல்லா போய் அடைச்சி வச்சுவாங்க அந்த பிரளைய காலம் முடிந்து மீண்டும் சிருட்டி தொடக்கத்தில் அத்தனை ஜீவர்களும் எடுத்து வெளியே விட்டுருவாங்க எப்படி கண்ட்ரோலை வச்சுருக்காங்கன்னு தெரில என்ன கணக்கு வச்சுருக்காங்கன்னு தெரில நம்ம சிம் கார்டுக்கு நம்பர் கொடுத்த மாதிரி வச்சிருப்பா போட்டுருக்கு ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒரு நம்பர் போட்டு வச்சுருப்பா போட்டிருக்கு எங்கேருந்து அதை சுவிட்சை ஆன் பப்ரேட் பண்ணாலும் சிக்னல் கிடச்சி கரெக்டாக அந்தந்த ஜீவன் எங்கே வந்து சேர்ந்துடுது பிரளைய காலத்தில் எல்லாம் ஒரு வந்து ஒண்டினோம் அதை கம்ப நாட்டாழ்வார் வந்து கங்கை கடத்தி புடங்கில கடத்தி விடும்பொழுது தாய்மார்கள் மூன்று பேர் வர்றாங்க பரதனும் வர்றார் ராமன் முதல்ல போயிட்டார் அவரை பின்பற்றி செல்ல வேண்டும் அவரை அழைத்து வர வேண்டும் என்பதற்காக பரதனும் சத்ருக்கரனும் தாய்மார்கள் மூன்று பேரும் படை பரிவாரங்களோடு சென்று கிடக்கிறப்ப குகனை சந்தித்து அவனை முதல்ல தவறாக புரிஞ்சுக்கிறான் அப்புறம் சரியாக புரிந்து மன்னிப்பு கேட்டு படகுல கிடத்தி விடுறான் அந்த ஒவ்வொருத்தரையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறான் கோசலை அறிமுகப்படுத்துகிறப்ப கம்பர் எழுதுறது ஒரு பொழுது எல்லா உயிர்களையும் தன் வயிற்றில் சுமந்தவன் அவனை இவள் தன் வயிற்றில் சுமந்தாள் அப்படின்றான் எப்படி இல்லை இந்த உலகத்தின் உயிர்களையெல்லாம் ரெண்டு பொழுது தான் ஒன்று பகற்பொழுது இன்றொன்று இரவு பொழுது அப்போ இந்த சிருஷ்டி ஸ்திதின்றது பகற் பொழுது அப்போ லயம்ன்றது இரவு பொழுது இந்த மகாபிரம்மப்புடைய காலத்தில் அப்போ இந்த உயிர்களையெல்லாம் ஒரு பொழுது தன்னுடைய வயிற்றிலே சுமந்திருக்கானான் யாரு இரண்டிய கர்ப்பனாக இருந்து அப்படிப்பட்ட அந்த மகாவிஷ்ணுவினுடைய அவனை யார் சுமந்திருக்கா இந்த கோசலையானவள் தன்னுடைய வயத்துல சுமந்தாள்னா இவ எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கணும் அப்படின்றது அவருடைய பெருமையை அங்கே வளர்க்கறான் புரியுது அப்ப ஈசர்காரியம் பிரளய தொழியவும் ஈசர்காரியம் எல்லாம் ஒழிக்கிறோம் ஆனால் ஜீவர்கள் எல்லாம் எங்கே போய் ஒடுங்கிடுவாங்க எல்லா ஜீவர்களும் ஈஸ்வரனுக்குள்ள போய் ஒடுங்கிருவான் திரும்பி மாடுகளை அடைக்கிறது திரும்பி மாடுகளை என்ன பண்றது அவுத்து விடுற மாதிரி ஒன்று போல அவுத்து விட்டுறான் பிரளையத்து ஒழியவும் எவர்பவம் ஒழிந்தார்கள் அந்த ஜீவர்களுக்கு எல்லாம் கிடையாது எல்லாத்தையும் கொண்டு என்ன பண்ற பட்டி கட்டி உள்ள போட்டு விட்டான் அப்போ எப்பதான் இதுகளை பெர்மனண்டா அவுத்து விடுவான் இப்போ என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா சிருஷ்டி ஸ்தி லயம்னு சொல்லிட்டு வெளியே அவுத்து விடுறது திரும்பி உணர்வு கட்டுறது இப்படி தான் வச்சுருக்கான் எப்போ நிரந்தரமாக இந்த ஜீவர்களை விடுவிப்பான் அப்படின்னா அதுக்கு தான் ஜீவன் முக்தின்னு பேர் அதுக்கு தான் என்னன்னு பேர் அது வெளி அவுத்து விடுறதே இவன் என்ன பண்ணிடுனா தன்னை விடுவித்து கொள்ள வேண்டும் என்பதுக்கு தான் வெளியே அவுத்து அது தெரியாமல் இது மேய்ஞ்சிட்டு மேஞ்சிட்டு திரும்பி திரும்பி வந்துடுது ஜீவன் அப்போ தேசகால தேகாதிகள் இருக்கவும் ஜீகாரிய மோகம் நாசமாக்கிய விவேகத்தின் உயிரோடு யானமுத்தர்கள் ஆனார் அப்ப தேச கால தேகாதிகள் யாருடைய சொத்து ஈஸ்வர சிருஷ்டி அது இருக்குது ஜீவகாரியம் என்னது மோகம் மோகம்னா அஞ்ஞானம் அதை நாசமாக்கி விட்டான் எப்படி நாசமாக்கி விட்டான் விவேகத்தை கொண்டு நாசமாக்கி விட்டான் அப்போ உயிரோடு ஞானமுக்தர்கள் ஆனார் இப்போ திறந்துவிடப்பட்ட ஜீவனாக இந்த உலகத்திலே சிருஷ்டி ஸ்திதி இருக்கிறான் யாரோ ஜீவன் சரியாக புரிந்து கொண்டு இந்த ஈஸ்வர சிருஷ்டி தனக்கு சாதகமாக பயன்படுத்தி விவேகத்தை பயன்படுத்தி இந்த உயிரை சுமந்து கொண்டு இருக்கும் இந்த உடல் தூள உடல் இருக்கும் என்ன பண்ணிறான் இதிலிருந்து தன்னை விடுவித்து கொள்கிறான் அவனை திரும்ப என்ன பண்ண மாட்டான் பட்டியல அடைக்க மாட்டான் அவனுக்கு முக்தி கொடுக்கப்பட்டது விடுபட்டு விட்டான் அப்ப எது உதவியா இருக்கு தேசகால தேகாதிகள் இருக்கவும் நாசப்படுறது எது ஜீவ சிருஷ்டி ஈஸ்வர சிருஷ்டி இருக்க ஜீவ சிருஷ்டி நாசப்படும் பொழுது என்ன ஆகிறாரு ஜீவன் வந்து என்ன ஆகிறாரு முக்தி அடைத்து நாசமாகிய விவேகத்தின் உயிரோடு யான முக்தர்கள் ஆனார் பாசமோகங்கள் பசுக்களின் செயலன்றி பசுபதி செயலன்றே என்ன மாடு கதை வந்துருச்சு என்ன பசுபதி மாட்டுக்கு சொந்தக்காரன் மாட்டினுடைய எஜமானன் பசு அது ஜீவாத் மாட்டினுடைய சொந்தக்காரன் ஈஸ்வரன் பசு வந்து ஜீவாத்மா அவனை கட்டி வச்சிருக்க அந்த கயிறுன்றது என்னது பாசமோகம் கட்டி வச்சிருக்க கயிறு வந்து பாசமோகம் அதை வறுத்து அந்த ஜீவர்களை அவன் என்ன பண்றான் மேய்க்கிற இப்ப இந்த தினந்தோறும் அதை அவிழ்த்து மேய்த்தலுக்கு விட்டு விட்டு திரும்ப வந்து கட்டுறோம் இல்லையா அப்போ அந்த விவேகம்ன்றது என்னன்னு அடப்பா இந்த நம்மளை கட்டியிருக்க கயிறுன்னு ஒன்று இல்லைவே இல்லைனாப்பா நாம் தான் ஏமாந்து போய் கயிற்றுனால் கட்டப்பட்டதாக நினச்சிக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் தினந்தோறும் ஒழுங்காக வந்து போயிட்டுருக்கோமே அப்படின் சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறான் புரிஞ்சவன் விவேகத்தை பயன்படுத்தி இந்த ஈஸ்வரன் இருக்கும் பொழுதே அவன் எதுவாக மாறி விடுகிறான் சுதந்திரமானவனாக மாறி மாறி விடுகிறான் அவனை அப்படி அவனை கண்டு காணாமே உற்றுவார் மற்றதுகளெலாம் மிரண்டு போய் கரெக்டாக பயந்து பயந்து எங்கே வந்து சேர்ந்துடும் அந்த கயிறு கட்டினதாகவே அது நினைச்சுக்கிட்டு பாச முகங்களால் கட்டுப்பட்ட பசுக்கள் எல்லாம் பதியினுடைய கட்டுப்பாட்டுக்குள் நிரந்தரமாக கிடைக்கின்றன ஒரு விவேகத்தை கொண்ட ஒருவன் தான் எதனாலும் கட்டுப்படாதவன் என்பதை உணர்ந்து யாருக்கு நிகராக மாறிவிடுகிறான் ஈஸ்வரனுக்கு அவன் சுதந்திரமா இருக்கு அதுபோல இவனும் சுதந்திரமாயிருப்பான் சரியா இந்த மூணு பாட்டும் இன்னொரு பாட்டு சேர்ந்து அச்சுவர்த்தம் என்று ஒரு மரம் அதில் இரண்டு அரும் வாழும் அங்கு ஒரு பறவை அம்மரக்கணி நன்று நன்று என தின்னும் அங்கு ஒரு பறவை தின்னாது என வியங்கிய பொருளாக வைச்சு மாமரை ஜீவனை ஈசனை வகுத்தவாறு அறிவாயே ஒரு நல்ல ஒரு உருவகம் என்ன உருவகம் ஏகதேச உருவகம் அதில் யாருடைய முண்டக உபனிசத்தில் வரக்கூடிய உருவகத்தை அப்படியே எடுத்து போட்ட சாமி ஏன்னா இந்த ஈஸ்வரன் ஜீவன்றதை பற்றிய சரியான ஒரு படப்பிடிப்பு போல இருக்கு அச்சுவத்தம் என்று ஒரு அஸ்வத்தம் அப்படின்றதுக்கு என்ன என்ன மரம் சொல்றாங்க அரச மரம் சொல்றாங்க ஆழமரம்னு சொல்றாங்க அத்தி மரம்னு சொல்றாங்க பதினைந்தாவது அத்தியாயமே அஸ்வத்த மூலம் சுயிரூட மூலம் அப்படின்னு கீதை பதினைந்தாவது அத்தியாயத்துல அஸ்வத்த மரத்தை பற்றி அந்த சம்சார விருட்சம் அதற்கு இணையாக சொல்றாங்க நாளை இருக்குமோ இருக்காதோ நாளை இருக்குமோ இருக்காதோ நிலை இல்லாதது எது சம்சார விருட்சம் றவைகள்டும்த்துல இரண்டு பறவைகள் இருக்கின்றனும் அங்கு ஒரு பறவை அம்மரக்கணி நன்று நன்று என தில்லம் நச்சும்னா விரும்பி விரும்பி ஒரு பறவை அந்த மரக்கணி நன்று நின்று என தின்னும் அந்த மரத்தில் இருக்கக்கூடிய கனிகளை விரும்பி சாப்பிடுகிறது ஒரு ஒரு பறவை மெச்சும் மெச்சம்னா பெருமை விந்த அங்கு ஒரு பறவை தின்னாது அது என்ன பண்ணிகிட்டு இருக்கு இன்னொரு பறவை பார்த்துக்கிட்டு எதை பார்த்துக்கிட்டு இந்த தின்னுதே அந்த பறவையை பார்த்துட்டு இருக்கு அது அந்த அந்த கணிகளை ஏன்னா வியங்கிய வியங்கிய பொருள்னா உள்ளர்த்தம் இதில் குறிப்பு பொருள் உள்ளர்த்தமாக கொண்டு வைச்சு மாமரை சீவனை ஈசனை வகுத்தவாறு அறிவாயு அப்போ என்ன பண்ணுது இந்த பறவை இருக்க இந்த கனிகளை சாப்பிட்டுட்டுருக்க பறவை இருக்கு அது சும்மா இருக்கதில்லை நேரம் பரபரப்பாக பரபரப்பாக இருக்குது பசி எடுக்கிற மாதிரி அப்புறம் போய் பழத்தை தின்ற மாதிரி பழத்தை தின்னுட்டு அப்புறம் புலம்பிக்கிட்டு இருக்கிற மாதிரி கத்திகிட்டு மாதிரி பிடிக்கிறது பிடிக்கலருந்து சில கணிகளை சாப்பிட்டு நல்லா இருக்குது சில கணிகளை சாப்பிட்டு நல்லா இல்லை அப்புறம் அது எப்பொழுதெல்லாம் இந்த பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இன்னொரு பறவை நெருக்கத்தில் வருகிறதோ அப்பெல்லாம் அதுக்கு அதனுடைய செயல்பாடுகளில் சந்தோஷம் விழுது எப்பெல்லாம் இந்த பறவையை விட்டு கொஞ்சம் தூரத்தில் அந்த மரத்திலையே கொஞ்சம் தூரமாக தள்ளி போயிருச்சோ அப்பெல்லாம் அதற்கு துன்பம் வெகுகின்றது ஆனால் அதுக்கு என்னன்னு கண்டுபிடிக்க தெரில இந்த பறவையும் என்ன பண்ணிகிட்டுருக்கு இது அனைத்தையும் இதனுடைய சலசலப்புகளை சஞ்சலங்களை பார்த்த வண்ணம் இருக்கிறது இப்படி ரெண்டு பறவைகள் அப்போ ஒன்று சாட்சியாக இருக்கக்கூடிய பறவைக்கு என்னென்னு பேர் ஈஸ்வரன் பேர் இன்னொரு பறவை என்ன பண்ணுது அந்த பழத்தை தின்னுவதும் புலம்புவதும் துன்பம் மேலிடுவதும் துன்பம் அப்புறம் இன்பம் பெறுவதும் அப்படி இருக்கக்கூடிய அந்த பறவைக்கு என்ன பேர் ஜீவன் பேர் நம்மளும் அப்படி தான் இருக்கும் ஏதாவது கிடைக்குமான கொஞ்ச நாள் அறிவரியாக கிடைக்கும் கிடச்சிருச்சு சரி அதை அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது திரும்ப புலம்புறது கொஞ்சம் நேரம் சட்டமில்லாமல் இருப்பாள் திரும்ப செல சிலப்ப இப்போ நிரந்தரமாக இதுக்கு தீர்வு என்ன இந்த பறவையோடு சாட்சியாக பறவைக்கு எவ்வளவு எவ்வளோ நெருக்கத்தில் வருதோ அவ்வளோக்கு அவ்வளோவுக்கு அதுக்கு என்ன இல்லாமல் போயிடும் துன்பம் போய்விடும் இந்த பழத்தை தின்ன வேண்டும் என்பது தான் அதுக்கு ஆர்வம் எத்தை தின்றால் பித்தம் திடின்றாங்களே இதை தின்னுட்டால் நமக்கு என்ன தெளிஞ்சிரும்னு நினச்சிக்கிட்டு இருக்கு ஆனா அதுல தின்னதுனால வழியும் விஷயப்பொருட்களில் இருக்கக்கூடிய இன்பங்களை அனுபவித்து அனுபவித்து சளித்து போய் அதன் பலன் வந்து துன்பம்தான் கிடைக்கிறது என்று கூட அதற்கு தெரிய மாட்டே நல்கிறது அச்சு வர்த்தம் என்று ஒரு மரம் அதில் இரண்டு அரும் பறவைகள் வாழும் நச்சும் அங்கு ஒரு பறவை அம்மரக்கணி நன்று நன்று என தின்னும் அங்கு ஒரு பறவை தின்னாது என வியங்கிய பொருளாக சீவனை மாமரை ஈசனை வகுத்தவாறு அறிவாயே இது ஒரு நல்ல அட்டவணையாக போற்றணும் கேள்வியன் பத்தொன்போது முழுக்க என்னது அடுத்த பாட்டும் சேர்ந்தவருக்கு உம் அடுத்த பாட்டும் சேர்ந்தவர் இந்த வரும் அரு பகையலாம் இவன் செயல் எண்ணாமல் அந்த தேவனால் வரும் என்ற மூடர்கள் அதோகதி அடைவார்கள் இந்தச் சீவனால் வரும் அரும்பகையலாம் இவன் செயல் அல்லாமல் அந்த தேவனால் அன்று எனும் விவேகிகள் அடைவாரே அப்ப நம்முடைய குற்றங்களை ஈஸ்வரனுடைய சிருஷ்டி குற்றமாக யார் குற்றம் சாட்டுகிறார்களோ அவர்கள் என்னது மூடர்கள் அறியாமையிலே செய்கிறார்கள் அதோபதி அடைவார்கள் அதனால தான் நல்ல பெரியவர்கள் சான்றவர்கள் ஞானிகளுக்கு முன்னாடி நாம போய் அவர்கள் இன்னொருத்தரை பத்தி கோள் சொல்றோம்னு வச்சுங்க கோள் சொல்லலை குற்றம் நம்மளை தொந்தரவு பண்றான் அதனால அவங்ககிட்ட போய் சொல்றான் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க அத பெருசா எடுத்துக்கிற மாட்டாங்க அவங்க அதை கண்டு காணாமையும் விட்டுருவான் புரியல அதுக்கு போய் பஞ்சாயத்துலாம் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு அது ஒவ்வொரு ஜீவனுடைய விகாரங்கள் அவன் அப்படி இருக்கு அந்த அவன் பிரச்சனை நீ அதை அவங்கூட போராடிட்டுருக்கு அவங்கூட பிரச்சனை பண்ணியிருக்க இது ஒன்றுடைய பிரச்சனை எல்லாம் தனித்தனி எல்லாமே தனித்தனியாக இருக்குது ஒன்றை போட்டு ஒன்று என்ன பண்ணிடக்கூடாது ஒரு ஜீவனுடைய ஆறு விகாரங்கள் அறுபகை இன்னொரு ஜீவனுடைய அறுபகை இதை ஒன்று கொண்டு மிக்ஸ் பண்ணி உலக நடப்புக்கு கொண்டு வரக்கூடாது ஈஸ்வர சொட்டி எப்பயும் எப்படி இருக்குது தெளிவாக இருக்குது ஆனந்தமாக இருக்கும் எல்லாருக்கும் பொதுவாக இருக்கும் அதில் கொண்டு போய் இந்த ஒவ்வொரு ஜீவ சிருஷ்டிகளையெல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டு உழப்பி இப்படி தான் உலகம் இருக்குதுன்னு என்ன பண்ணிட முடியாது நாமளாக சொல்லி குழப்பிக்கொள்ளக்கூடாது புரியுதான் நாம் இப்போ உலகமே நல்லா இல்லை உலகமே கெட்டுப்போச்சு அப்படின்னு அடிக்கடி குழம்புறோம்னு சொன்னால் நாம் எதை கான்சென்ட்ரேட் பண்ணுறோம் எதன் மேலே நம்ம கவனம் அதிகமாக போயிருக்குன்னு தான் ஜீவ சிருஷ்டிகளை எல்லாத்தையும் கூட்டி பார்த்து அதை வச்சு இது ஈஸ்வர சட்டி மேலே என்ன பண்ண ஏற்றி பார்க்கிறோம் அப்போ என்ன அந்தந்த ஜீவனை அதனுடைய விகாரங்கள் அதற்கு சொந்தமானது அதை போய் நாம் என்ன பண்ணக்கூடாது அது நாமல் ஒப்பிட்டு பார்க்கிறதோ இன்னொரு ஜீவனோட ஒப்பிட்டு பார்க்குறதோ நமக்கு வேலை இல்லை அதை அதை தான் அப்படி அப்படியே என்ன பண்ணிடணும் வேண்டும் ஈஸ்வர சட்டி எல்லோருக்கும் பொதுவாக உலகமெங்கும் எங்கு போனாலும் அது எப்படி தான் இருக்குது பொதுவாகத்தான் ஜீவனால் வரும் அறுவகையெல்லாம் இவன் செயல் எண்ணாமல் அந்த தேவனால் வரும் என்ற மூடர்கள் ஈஸ்வரன் தான் இது காரணம் இவனை இப்படி படைச்சுட்டான் இவன் இந்த மாதிரி ஒரு என்ன விகாரியாக படைச்சு வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி யாரை குற்றம் சாட்டக்கூடாது ஈஸ்வரனை குற்றம் சாட்டக்கூடாது அவர்கள் மூடர்கள் அப்படி யாராவது குற்றம் சாட்டுறான் இருக்கக்கூடியவன் அவன் கீழ்பிறவியை அடைகிறான் அதோகதி அடைவார்கள் வரும் அறுவகையெல்லாம் இவன் செயல் அல்லாமல் அந்த தேவனால் அன்று எனும் விவேகிகள் அமளவீடு அடைவாறு இந்த ஆறு வகையான விகாரங்களுக்கு காரணம் யாரு கிடையாது ஈஸ்வரன் கிடையாது அந்தந்த ஜீவனை அதற்கு பொறுப்பு அதனால அவனை மன்னிச்சு ஊற்றணும் அப்படின்னு சொல்லணும் அதனால என்ன பண்ணணும் அவனை மன்னித்து விட வேண்டும் தர்மராஜர் கடைசியில பீமனுக்கும் துரியோதனனுக்கும் சண்டை நடக்கூடிய காட்சி அவன் துரியோதனன் வந்து ஒரு குளத்துக்குள்ளே போய் சில மந்திரங்களை சொல்லி இந்த பாண்டவ படைகளுக்கு கடைசியாக சம்ஹாரம் பண்ணுறதுக்குரிய சாயத்தப்படியில் இருக்கிறான் அவன் எங்கே போனான்னு கண்டுபிடிக்க முடியாமல் எல்லாம் திணறிட்டுருக்காங்க கிருஷ்ணப்பிர பார்த்துனா ஒரு வழியாக அவனை குளத்துக்குள்ளதாக இருக்கான்னு எல்லோரும் ரவுண்ட் அப் பண்ணி அவனை வெளியே வர சொல்லி இப்போ பீமனும் யார் மோதணும் துரியோதனனும் மோதி அதில் யார் ஜெயிக்கிறாங்கன்னு ஃபைனல் எடுக்கணும் அப்போ வெளியே கையுங்கடமாக பிடிபட்டுட்டான் நிராயுத பாணியாக இருக்கிறான் இப்போ நினச்சி இங்கேயே அடித்து போடலாம் அவன் கையில் ஆயுதம் இல்லை பீமன் கையில் ஆயுதம் இருக்கு என்ன யுத்தம் செய்யலாமான் நீங்கள் எல்லாம் சதித்திட்டம் தீட்டுறீங்க அப்படின்னா நீ டி தீட்டாத சதி திட்டமா நாங்கள் தீட்ட போறோம் அப்படின்ட்டு இருந்தாலும் சொல்றாங்க பாருங்க அவன் சொல்றான் கையில பீமன் ஒரு கதையை கொண்டு வந்து அவன் கையில கொடுத்து இப்போ சண்டைக்கு தயாராகலாம் எங்க சண்டை வச்சுக்கலாம்னா இங்கேயெல்லாம் வச்சுக்கிறோம் இங்கே நீங்க சூது ரொம்ப பண்ணி வச்சிருக்கீங்க ஹலோ நான் சொல்ற இடத்துல தான் சண்டைக்கு வரணும்னு சொல்றேன் சரி அங்கேயே போகலாம் இப்போ இவர்களுக்கெல்லாம் ரதம் இருக்கு பஞ்சபாண்டவர்களுக்கு கிருஷ்ண ரதம் இருக்கு எல்லாருக்கும் இருக்கு ஆனா யாருக்கு ரதம் இல்லை துரியோதனன் நிராயதவானி யாருமே கிடையாது சரி அப்ப அந்த இடத்துக்கு போகணும்னு இவன் தான் சொல்றான் இங்கேயே சண்டை போடலாம்னா வேணாம்ன்றான் அந்த இடத்துக்கு போகணும்னா எப்படி போகணும் ரதத்தில் போவோம் ரதம் இல்லை பக்கத்தில் யார்ட்டையும் இல்லை அப்போ தர்மராஜர் ரதத்தை செலுத்தும் பொழுது தம்பி ரதத்தில் ஏரிக்கடா அப்போ இடத்துல கொண்டு போய் இறக்கி விட்டுற அப்புறம் சண்டை போடலாம்டான்றது உடனே நம்ப மாட்டேன்றான் அப்போ எப்படி இருக்குது ஜீவசிருஷ்டி எந்த அளவுக்கு இருக்குது சிக்கல் பார்த்துங்க பாண்டவர்களுக்கு ஏன் கிருஷ்ணவர்மன் முழுக்க கூட இருந்தாருன்னு சொன்னால் அவனை ஒரு தேர் ஆளாக பார்க்கல எதிரியும் எதிரியாக மட்டும்தான் பார்த்தாங்க ஆனால் துரியோதரனுக்கு எவ்வளோ நல்லது செஞ்சாலும் எப்படி தான் பார்க்குறான் நெகட்டிவாக தான் கொடுத்த அந்த ஏரிக்கப்பா அங்கே வந்து இறங்கலாம்னா அதுக்குள்ளே கூட ஒரு அர்த்தம் பார்க்குறான் இது வேறு ஏதாவது ஏன்னா இவன் இப்படியே என்னது மறைமுக வேலைகளை செய்தே சதி வேலைகளை செய்தே பழக்கப்பட்டவன் அப்போ நடந்து இழுத்துக்கிட்டு நடந்துக்கிட்டு வர்றான் ஆள் ரொம்ப டேமேஜ் ஆகி தான் இருந்தாலும் என்ன பண்ணிட்டு வரான் அந்த ரதம் போது ரதத்தை கைய செலுத்திட்டு போற தர்மராஜன் ஏன்னா இவன் தம்பி ஓடி வருவானே பாவான் அப்படின்னு அவனை இழுத்துக்கிட்டே வர்ற கதையும் கொண்டு அங்க வந்து திரும்ப ரெண்டு பேரும் யுத்தம் செய்து அதுலையும் அவனுடைய எந்த தரையில இல்லாத சமயம் பூமியில இல்லாத சமயம் அவனுடைய துடைக்கு கீழே பாகத்துல அடிச்சிட்டா என்ன பண்ணான் இடுப்புக்கு கீழே பாகத்தில் அடிச்சுட்டோம்னா அவன் வந்து வீழ்த்தப்படுவான்றதை குறிப்பாக சுட்டி பீமன் வந்து அவனை வீழ்த்தி விட்டான் வீழ்த்தி இப்போ குப்புற பத்து உயிர் மட்டும் இருக்கு என்ன சாகலை அப்போ சொல்கிறான் பத்து மாண்டவர்கள்ட்ட நீங்கள் சதி செய்து இந்த ஆட்சியை பிடிக்க பார்க்கிறீர்கள் சரி போனால் போது இந்த ராஜ்யத்தை எடுத்துக்கோங்க அப்படின்ற போனால் போது இந்த ராஜ்ஜியத்தை நீங்கள் அனுபவிச்சுட்டு போங்க நான் கொடுக்குறேன் உங்களுக்கு இந்த ராஜ்யத்தை நான் எப்படி இருக்கும் பஞ்சபாண்டவர்களுக்கு அவர்கள் கைப்பற்றிய ராஜ்ஜியம் எப்படி தங்களுடைய உடல் ஆவியை விட்டு தர்மத்தின் நிலையில் நின்று கடுமையாக போராடி கடைசியில் கிடைக்கிற அந்த வெற்றியை என்ன பண்ண பார்க்குறான் சின்ன பண்ண பார்க்குறான் நான் கொடுத்துதான் இருக்கட்டும் ஆமா இல்ல அது எந்த இடத்துல கொடுக்குறான் அவனுக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது அவனை வீழ்த்தின இடத்துல சொல்றான் கிராத்தியம் உங்களுக்கு வச்சுக்கங்க அப்படின்றான் இப்படி இந்த அருபகை இதெல்லாம் ஜீவனால் சுருட்டி இந்த ஜீவனால் வரும் அருபகையெல்லாம் இவன் செயல் அல்லாமல் அந்த தேவனால் அன்று எனும் விவேகிகள் அமள வீடு அடைவாரு தர்மராஜன் அதை ஒத்துக்கிட்டான்னா அது அவன் தம்பி அவனுடைய பிரச்சனை நாம் அதை யுத்தத்தில் பொதுவான இதில் வச்சு பார்க்கக்கூடாது புரியுதா அவன் என்ன சொல்ற ரகத்தில் ஏற மாட்டேன்னு சொல்றான் இல்லையா சொன்னாலும் கூட அவன் மேலே என்ன பண்ணலை கோபப்படலை இது யாருடைய பக்குவம் தர்மராஜனுடைய பக்குவம் ஞானிகள் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால் அந்த அருள் இருக்கேன்னு சொல்லி நம்மளை போல ஆட்கள்லாம் அவன்கிட்ட அந்த அருள் பகை இருக்கிறத பார்த்துட்டு நம்மகிட்ட அருள் கூட அவங்ககிட்ட அருள் பகை இருக்கிறத பார்த்துட்டு என்ன பண்ணுவான் கோபம் கொந்தளிச்சிருவாங்க காம குரோபாதிகள் ஒரு இன்னொருத்தட்ட நம்ம வெளிப்படுதுன்னு பார்த்துட்டோம்னா நம்மளை போல ஆளு உடனே ஜட்ஜ் ஆகிடுவோம் ஜட்ஜ் ஆகி அவனை என்ன பண்ண பார்ப்பான் குரவலை கடிக்க பார்ப்போம் ஆனால் ஞானிகள் அப்படி இல்லை ஒவ்வொரு ஜீவனுக்கும் அதுவகை இருக்குது அதாவது அவங்கவுங்களுடைய பிரச்சனை என்று சொல்லி அதை பெருசுபடுத்த மாட்டார்கள் அதை கொண்டு அந்த ஜீவனை எடை போட மாட்டார்கள் அதனால தான் யாரும் போய் முறையிடுறாங்க துஷ்டர்களும் போய் முறையிடுறாங்க மகாதேவன் கைலாயத்தில் இருக்கிறாரு அதுபோல் வைகுண்டத்தில் நாராயண் இருக்கிறாரு தேவர்களும் போய் முறையிடுவாங்க அசுரர்களும் போய் முறையிடுவாங்க ரெண்டு பேருமே போய் என்ன பண்ணுவாங்க முறையிடுவாங்க அப்படின்னா அவங்க எப்படிப்பட்ட ஆளாக இருக்கணும் ரெண்டு பேருக்கும் எப்படியாக இருக்க நடுநிலையில் இருக்கக்கூடியவர்கள் அசுரர்களுடைய அரக்கத்தன்மையை பார்த்து விட்டு தேவர்களால் என்ன பண்ண முடியாது பொறுக்க முடியாது தேவர்களுடைய சத்துவ குணத்தை பார்த்து யாருக்கு பொறுக்க முடியாது பொறுக்க முடியாது ஆனா ரெண்டு பேரையும் யார் பொறுத்துக்குருவார் நாராயணனோ மகாதேவனோ பொறுத்துக்குருவார் ஏன் அவர்களுக்கு அது ஈஸ்வர சிருஷ்டி ஈஸ்வர சிருஷ்டியில யாரையும் பகிப்பதற்கு கிடையாது ஜீவன் முக்த ஞானிகளும் என்னது என்ன பண்ண மாட்டாங்க யாரையும் பகிக்க மாட்டார்கள் இந்த ஜீவனால் வரும் அறுவகையெல்லாம் இவன் செயல் அல்லாமல் அந்த தேவனால் அன்று எண்ணும் விவேகிகள் அமள அடைவாரே அப்போ விவேகம் ரொம்ப முக்கியம் ஈஸ்வர சிருஷ்டியும் ஜீவசிருஷ்டியும் பேதம் பண்ணி பார்த்து ஈஸ்வர சிருஷ்டி எல்லோருக்கும் அனுகூலமாக இருக்கிறது அதிலும் குறிப்பாக ஜீவன் முக்திக்கு அனுகூலமாக இருக்கிறது ஜீவ சிருஷ்டி எப்படி இருக்கிறது என்றால் ஒவ்வொரு ஜீவனையும் அது என்ன பண்ணி வே வேறுபடுத்தி துன்பத்தில் வீழ்த்துவதுமாக இருப்பதனால அந்த அறுபகை உள்ள காமக்ரோதாதியில் உள்ள ஜீவனை பார்த்து நாம் என்ன பண்ணிடக்கூடாது பகைமை செலுத்திவிடக் கூடாது மாற்றாக அவர்களுக்கு என்னதான் செய்ணுமா கருணைதான் காட்ட வேண்டும் இருவது நலம் எல்லவருக்கும் தெய்வநாயகன் பொதுவானால் சிலரை வாழ்வித்தல் சிலரோடு கோபித்தல் செய்வது ஏன் மக்களை தந்தை கலைகள் நல்வழி வரச் செய்யும் தண்டமும் கருணை என்று அறிவாயே இந்த கேள்வியினுடைய தொடர்ச்சிதான் ஜீவச்டி ஈஸ்வர சிருஷ்டி வந்து எல்லாருக்கும் பொது என்று சொல்லுகிறார்கள் அது மட்டுமல்ல ஜீவன் முக்திக்கு அனுகூலமாக இருக்கிறதென்றும் சொல்லுகிறார்கள் நலம்மை ஐயனே நீங்கள் சொல்வது சிறப்பானதுதான் எல்லவருக்கும் தெய்வநாயகன் பொதுவானால் எனது ஈஸ்வரன் அவனுடைய சிருஷ்டி எல்லாருக்கும் பொது சிலரை வாழ்வித்தல் சிலரோடு கோபித்தல் செய்வது ஏன் ஆனால் என்ன பண்ணுறாரு ஈஸ்வரன் கூட சில நேரங்களில் சிலரை சோதிக்கிறார் அந்த திருநீலகண்ட நாயனாரிடத்துல என்ன பண்ணார் அந்த மண் ஓடு இல்லையா மண் ஓட பத்திரமா வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டார் திரும்பி வந்து கேட்டால் கொடுக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டார் அவர் எதில் வச்சுருந்தாரு அரிசி வைக்கிற அந்த இதுக்குள்ளே வச்சுருந்தார் பத்திரமா தான் அது இருக்குதா இல்லையான்னு கூட பார்க்கல அப்புறம் திரும்பி வந்து அது குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னாடி வந்து இவங்க வயசாகி போச்சு அவர் கொடுத்தது இளம் வயசில் நீல திருநீலகண்ட நாயனாரும் அவருடைய மனைவியும் இளம் வயதில் இருக்கிறப்போ கொடுத்துட்டு போனது இப்போ வயசு முதுமையாகிடுச்சு இப்போ வந்து கேட்குறாரு நான் கொடுத்த அந்த மன்வோட குடு அப்படின்னு கேட்குறார் போய் தேடி தேடி பார்க்குறாரு அது கிடைக்கிறார் இவர் ஏற்கனவே குயவர் வேணா உடனே புதுசாக அவங்க செஞ்சு கொடுத்துறேன் முயற்சி பண்ணி பார்க்குறாரு அதை மறுக்கிறார் மருத்துவ மாத்திரம் இல்லாமல் என்ன பண்ணுறாரு கடுமையாக கோவப்படுகிறார் கடுமையாக கோவப்படுறார் நீ திருடர்னு எனக்கு தெரியும் ஏமாத்துக்காரன்னு தெரியும் சொல்லி கண்டபடி அவரை என்ன பண்ணிகிட்டு இருக்கார் திட்டிகிட்டு இருக்கார் ஊரே என்ன ஊர்க்காரங்களை கூட்டி வரை பஞ்சாயத்து பண்ணுறார் பஞ்சாயத்து பண்ணி இந்த மாதிரி ஏமாத்திட்டா நான் கொடுத்துட்டு போனேன்னு திருப்பி தரமாட்டேன் தான் எங்கே வச்சிருக்கான்னு தெரில மறைச்சிருக்கான்னு தெரில கோபம் இவருக்கு ஒன்றும் புரியலை திருநீலகண்ட நாயனாருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியலை நம்ம நல்லது தானே செய்கிறோம் அவருக்கு அந்த சாவுக்கு வேண்டிய சாப்பாடெலாம் போட்டு பத்திரமாக வச்சுருந்தோம் காணாமல் போச்சுன்னு சொல்கிறோம் நம்ப மாட்டேன்றாரு அது மட்டுமில்ல பழி சொற்களை வேற ஏராளமாக போடுறாரு நீ உண்மையாகவே அந்த காண காணவில்லை என்பதை சத்தியம் செய்து ஊரார்மும் சத்தியம் செய்து சொல்கிறான் சொல்றேன் சாமி அதுவும் என்னது ஒரு பொது குளத்திற்குள்ள நின்று சத்தியம் செய்து சொல்லணும் அதுவும் தாராளமாக கரம் பற்றி சத்தியம் செய்ய அப்படின்னா மனைவி கரம் பற்றலாம் அந்த பிரச்சனை ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு மனைவியும் வர்றாங்க ஒரு குச்சியை பற்றி ரெண்டு பேரும் மூழ்கி எழுந்து அந்த ஓடு காணவில்லை என்பதை சத்தியம் செய்து சொல்கிறார்கள் அப்போ இது பத்தாது உன்னுடைய மனைவி கரம் பற்றி செய்ய வேண்டும் அப்படின்னா இதுக்கு எங்கே போறது அப்போ இதுவரைக்கும் அவர்கள் வந்து வெளிப்படுத்தாத ஒரு விஷயம் இளமையை துறந்தோம் இல்லையா சூழ் மாவு சொன்ன சூழால் என்னது இளமையை துறக்க வல்லேல் அல்லன்னு அந்த மாவு என்ன பண்ணிட்டான் அம்மா சின்ன வயசுல ஒரு செஞ்ச சில செயல்களுக்காக கோவப்பட்டு என்ன பண்ணிட்டாங்க எம்மை தீண்டுவீராயின் திருநீலகண்டம்ன்ற சொல்ல பயன்படுத்தினார் திருநீலகண்டத்தின் மீது ஆணை என்று சொல்லுகிறேன் என்னை தொடடாது அப்படின்னு ரெண்டு பேருக்கும் சிவபெருமான் என்னது தெய்வம் இஷ்ட தேவதை அவரை தான் வைத்திருக்கிறார்கள் அப்போ வேற ஏதாவது சொல்லியிருந்தா கூட ஏதாவது பேச்சை மாத்தீர்களா ஆனால் திருநீலகண்டத்தின் மீது ஆணை என்று சொன்னதுனாலே அன்றே அன்றைய அந்த சூழ் உரைத்த நாளில் இருந்து இவர் குளத்துக்குள்ளே இறங்கி கரம் பிடிச்சு அந்த சத்தியம் மரணம் சொல்ற நாள் வரைக்கும் ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருவர் என்ன பண்ணல தொ தொட்டு கொள்ளவில்லை ஒரே வீடுதான் சின்ன அறைதான் ரெண்டு பேரும் படுத்து வந்துருச்சிருக்காங்க உழவு காலமா இளமை காலத்துல இருந்து என்ன ஆச்சரியம் பெரிய புராணத்துல சேக்கிலர் சொல்ற அக்கம் பக்கத்து வீட்டுக்கு புருஷன் மொட்டாட்டி தனியா இருக்காங்கன்னா எப்படியாவும் தெரிஞ்சு போயிரும் யாட நாடையாவும் தெரிஞ்சு போயிரும் அவங்களுடைய பேச்சு நடை பாவனை பழக்க வழக்கம் எதுலயாவது ரெண்டு பேரும் தனியா இருக்கிறாங்கன்ற தெரிஞ்சே போயிடும் இல்லாதனால பக்கத்து வீட்டு பொம்பளையும் சும்மா இருப்பாங்களா ஏதாவது ஒரு விஷயம் கிளறி கிளப்பிடுவாங்க யாருக்குமே இதுவரைக்கும் தெரியாது அப்ப எப்படி இருந்திருப்பாங்கன்னு பார்த்தோம் அப்ப உணர்வினால் கூட அவர்கள் ரெண்டு பேருக்கும் மனசுல என்ன வரலை சரணங்களோ கோபங்களோ எந்த கருத்து வேறுபாடுகளும் இல்லாமல் கருத்தொருமிக்க காதல் வாழ்க்கை வாழ்ந்தார்கள் இப்போ வந்து புது பிரச்சனை கிளப்பிட்டு இருக்கேன் யாரு கோவக்கார கோவத்தை பயங்கரமாக கிளப்புற என்ன பண்ணுறாரு உண்மா பார்த்து பார்த்தீங்களா மனைவி கரத்தை பிடிக்க மாட்டேங்கிற இதுலருந்து தெரியுது அவன் என்ன பண்ணுறான் பொய் அந்த நான் கொடுத்த அந்த மண்பானை இவன் என்ன மண் ஓட்டை வந்து என்ன பண்ணியிருக்கேன் இவன் தான் ஒழிச்சிருக்கான் அப்படின்ற தெரிஞ்சு போச்சு பார்த்தீங்களா இல்லை இல்லை ஐயா அப்படிலாம் தவறாக பழி சொல்லாதீர்கள் நாங்கள் இதுவரையிலும் இருவரும் தொட ஒரு தொடவே இல்லை திருநீலகண்டத்தின் மீது ஆணையிட்டதனால் இன்றைக்கு வேறு வழி இல்லாமல் நாங்கள் உங்களை சமாதானப்படுத்த ஒரு அடியவருடைய மனம் புண்படக்கூடாது என்பதற்காக அவரை தொடர்பு என்ன பண்ற அந்த அம்மாவை கரம் பிடிச்சு ஆற்றுக்குள்ள மூழ்கிறான் மூழ்கி வெளியே எழுந்திருக்கும் பொழுது என்ன நடக்குது எந்த இளமையை தொலைத்தார்களோ அந்த இளமை மீண்டும் வரப்பெறுகிறார்கள் வரப்பெற்றா இவ்வளவு நேரம் கரைச்சல் பண்ண அந்த கிழ அந்த ஆள் எங்க அந்த சாது காணும் அவர் காணும் அப்ப அவர் நோக்கம் என்ன இவர்களுடைய பக்தி இவருடைய தவத்தின் வலிமையை எல்லோருக்கும் சொல்லணும்ன்றதா நோக்கம் அப்போ அந்த கேள்வி கேட்கிற நேரம் திருநீலகண்ட நாயனாவுக்கும் அந்த அம்மாவுக்கு மனசு எப்படி பதப்பதற்கிருக்கும் என்னடா எப்படி நம்முடைய வாழ்க்கையை ஒரு அர்த்தம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி கோபம் வந்திருக்கு தராங்க ஆனால் அதனுடைய அந்த கோபத்தை உண்டு பண்ணியதற்கு என்ன பலன் என்னது உலகோருக்கு இன்னைக்கு வரைக்கும் அதை எடுத்து சொல்கிறார் அதனையும் குறிப்பாக யார் பட்டினத்து பிள்ளை அதை சொல்கிறார் என்னது மாது சொன்ன சூழல் இளமை துறைக்கவில்லை அல்ல அது போல எனக்கு இளமையெல்லாம் துறக்க முடியாது நான் எப்படி இந்த காலத்தியப்பனுக்கு ஆளாவதோன்னு சொல்கிறேன் ஆக இறைவன் வந்து நம்மை துன்பப்படுத்துகிறான் துன்பப்படுத்துகிறான் ஏதாவது துன்ப அனுபவங்களை கொடுக்குறான்னா நாம் எடுத்துக்கிறவரம் தப்பாக எடுத்துக்கிறோம் ஆனால் அதுக்கு பின்னணியில் என்ன செய்ய போறான்றது நமக்கு தெரியாது அதான் நலம்மை ஐயனே எல்லோருக்கும் தெய்வநாயகன் பொதுவானால் சிலரை வாழ்வித்தல் சிலரோடு கோபித்தல் செய்வது ஏ என்றாயில் தப்பு பண்ணுறவனை ஒன்றுமே ஏற்க மாட்டேங்கிறாரு நல்லா வாழ்விக்கிறாரு நல்லா வாழ்கிறவனை என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு கரைச்சல் பண்ணிக்கிட்டே இருக்கா பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு ஒரு காய் நகர்த்த விட மாட்டாரு அப்படின்னா என்றாயே காரணம் குளிர்ந்தும் துட்டறை காய்வன் அப்ப அந்த ஒரு தண்டனையை நமக்கு கொடுக்கறாங்க அவங்க மனசு புண்படுற மாதிரி அந்த பேசுனாருன்னு சொல்றமே அந்த பேசுறதுக்கு என்ன காரணம் ஆயிருக்கும்னா அவர்களுக்கு ஏதோ ஒரு ஒரு பிராரத்த கர்மம் காலியாக வேண்டியிருக்கு அதை வந்து முடிச்சுட்டோம்னா அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது முக்தி கிடைக்க போகுது அங்கே அசிரீரியாக சொல்லிட்டு வர்றார் நீங்கள் இருவரும் இழந்த இளமையை பெற்றீர் மீண்டும் பெற்றீர்கள் வாழ்வாழ்ந்து வாழ்ந்து என்னுடைய திருவடியை வந்து அடையுங்கள்னு சொல்லிவிட்டு மறைஞ்சிடாரு அப்போ அவங்க சட்டம் போடுறார் கோபம் போடுறாருன்னு சொன்னால் அதுக்கு பின்னணியில் என்னது அவர்களுடைய பாவ வருமங்கள் ஏதோ ஒன்று ரெண்டு இருக்குது அதை என்ன பண்ணிடுறாரு நிவர்த்தி செய்து விட்டார் இனி என்னது அவங்க ட்ராக்கு ரொம்ப கிளியராக இருக்குது அதை புரிந்து கொள்வதற்கு ஜீவ சிருஷ்டியாகிய நம்மளால என்ன பண்ண முடியாது அது அந்த ரகசியத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது குளவு மக்களை தந்தை போல் சிட்ட அதை குளிர்ந்தும் ஒருத்தர் தப்பையே பண்ணிட்டுருக்கேன் அவன் நல்லா இருக்கான்னா அவன் போன ஜென்மத்தில் என்ன பண்ணியிருக்கான்னு அர்த்தம் பல பேருக்கு நல்லது பண்ணியிருப்பான் பண்ண நல்லது இன்னைக்கு அவனுக்கு வந்து காப்பாத்தது அவனை வந்து காப்பாத்தது சிற்றறை குளிர்ந்தும் துட்டரை காய்வன் கலைகள் நல்வழி வறட்சியும் தண்டமும் கருணை என்று அறிவாய் ராவணனுக்கு வாழ்க்கை எப்படி அமைஞ்சிச்சு ஆனந்தமா வாழ்ந்தான் அவனுடைய வாழ்க்கையில அவன் எல்லா அவனுடைய தவங்கள் எல்லாம் வலித்தது ராவணன் எப்படி இருந்தாரு எல்லா உலகங்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுகள் வைத்திருந்தான் இந்திராதி தேவர்கள் எல்லாம் அக்னி வருணன் வாயு எல்லாம் நவகிரகெல்லாம் அவன் வீட்டு படியாரா இருந்துச்சுன்னு சொல்றான் அப்படி இருந்த ராவணன் தவத்தினுடைய சிவருமானை சாமகாடம் பாடி மயக்க கூடியவன் அப்ப அவனுக்கு புண்ணிய கர்மம் அவ்வளவு தூக்களதா இருந்துச்சு அப்ப குளவு மக்களை தந்தை போல் சிட்டரை குளிர்ந்தும் துட்டரை காய்வன் கலைகள் நல்வழி வரச் தண்டமும் கருணையன் அறிவாய் இறைவன் நமக்கு தண்டனை தருகிறான் இறைவன் நம்மை நன்றாக வைத்திருக்கிறான் அப்படின்னா அந்த சாதாரண மனிதர்களைப் போல அவரை எடுத்துக்கொள்ளக்கூடாது அதற்கு பின்னணியில் என்ன இருக்குது இவன் இந்த ஆன்ம கலைகள்னா சாஸ்திரங்கள் கலைகள்னா என்னது சாஸ்திரங்களை நன்றாக பயின்று அந்த வழியிலே நிற்க வேண்டும் என்று நம்மளை கரெக்ட் பண்ணுறதுக்காக கொடுக்கக்கூடிய தண்டனை அந்த தண்டனைய நல்லவங்களுக்கே அதிகமாக கிடைக்குதுன்னா புரியுதா அந்த தண்டனையே நல்லவங்களுக்கு அதிகமாக கிடைக்கிது அவங்கள கரெக்ட் பண்ணி அதுக்குள்ளே என்ன பண்ணுறாரு புகுத்து கொண்டிருக்கிறார் ஆத்ம சிந்தனை அப்போ தான் அவங்களுக்கு அதிகமாக வரும் கலைகள் நல்வழி வறட்சியும் தண்டமும் கருணை என்று அறிவாயும் வாத்தியார் நம்ம நாம் ஸ்கூலில் படித்த காலத்தில் வாத்தியார் உள்ள வரப்பை கையில் எதோடு தான் வருவார் கரும்போடு தான் வருவார் அப்படி சில வாத்தியார்கள் வந்து வர்றப்ப சும்மாவே வரமாட்டாங்க கொட்டிகிட்டு தான் வருவாங்க அப்போ ஒரு ஒன்றரை மணி ஒரு ஒரு மணி நேரம் கிளாஸுனால் சத்தம் இல்லாமல் அவன் சொன்ன பாடத்தை படிப்பான் இப்போ வாத்தியார்கள் அதுல எங்களுக்கு தமிழ் வாக்கியார் அமைஞ்சா ஸ்ரீங்க மாதிரி கை இப்படி வந்துட்டு போயிருக்கும் எவ்வளோ எப் கொட்டாரு எப்போ எடுத்தாருன்றது தெரியாது அதுல அவர் கோவப்படுறது வந்து மற்ற இலக்கிய பாடம் நடத்துகிறப்ப கோவப்பட மாட்டார் உரைநடை நடத்துகிறப்ப கோவப்பட மாட்டார் எதுக்கு மட்டும் இலக்கணம் நடத்துறப்பதான் கோவப்படுவார் கரெக்டாக அந்த கேள்வி கேட்க பதில் சொல்லணும் சொல்லு சொல்லணும்னு வரிசையா சொல்லிட்டு சரியா சொல்லலைன்னா படைக்க நான் வண்டிக்கு வந்துடும் அப்போ நடுஞ்சிக்கிட்டு தான் உட்கார்ந்துருக்காரு அந்த படிப்பு எல்லாருமே எண்பது மார்க்கு மேலே தமிழில் எடுத்தோம் அந்த மார்க்கே எல்லாருக்கும் என்னது எண்பது மார்க் மேலே எடுக்கிறோம் அப்போ அவங்க நம்மளை எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க நல் வழி வரச்சியும் சரிதானே அதனையும் குழந்தைகளை யார்கிட்ட ஒப்படைச்சுறது நல்லது பொதுவாக ஆமாம் பெற்றோர்கள் வந்து குழந்தை வளர்ப்பில் பெரும்பாலும் தலையிடக்கூடாது எட்டு வயசு வரைக்கும் அப்பா அம்மா வளர்க்கலாம் பதினாறு வயசு வரைக்கும் யாரும் வளர்க்கணும் ஆமாம் இதில் போய் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி தலையிடக்கூடாது அப்படிதான் இருந்துச்சு இப்ப மாத்திட்ட கலைகள் நல்வழி வரச் தண்டமும் கருணை என்று இறைவன் தண்டிக்கிறான் என்பதை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் நம்மை நல்வழி வரச் செய்வதற்காக ஆத்ம சாதனை வழியில் ஈடுபடுத்துவதற்காக சாஸ்திரங்களை நன்றாக கற்க வைப்பதற்காக நமக்கு தண்டனை தருகிறான் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் மனை விலங்கு அருமைந்தனே மரம் கணல் புனல் மூன்றும் அடைந்தவர் வறுமையும் சீதமும் தாகமும் தவிர்த்து ஆளும் ஈசனும் அடைந்தவர்க்கு அருள் செய்வன் அகந்தவர்க்கு அருள் செய்யான் இணைய குற்றங்கள் எவர் குற்றம் ஆகும் என்று எண்ணினி அறிவாயே இந்த இருபதாவது கேள்வி என்னது ஏன் ஈஸ்வரன் சிலரை நன்றாக வைத்திருக்கிறான் சிலரை தண்டனைக்கு உட்படுத்துகிறான் என்றதான் கேள்வி முதல் அதில் வந்து முதல் பகுதிக்கு விட கொடுத்திருக்கார் எப்படி விட கொடுத்திருக்காருன்னா அது ரெண்டு பகுதியாக விட கொடுக்கப்படுறார் முதல் பகுதி என்னது சிட்டரை குளிர்ந்தும் துட்டரை காய்வன் நல்லது செய்யறவங்களையெல்லாம் அரவணைத்துக் கொள்வான் தீங்கு செய்பவர்களையெல்லாம் தண்டிப்பாற்று நாம வேற ஒருபடி மேல போய் வேற ஒரு கருத்தை எடுத்து சொன்னோம் என்னது இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை என்பது நம்மை சாஸ்திர வழியில நல்வழியில ஈடுபடுத்துவதற்காகத்தான் சிலரை நல்லா வச்சிருக்காங்க அது அவனுடைய புண்ணிய கர்மங்களால் அவன் நல்லா இருக்கிறான் அப்படின்றத சொன்னான் இன்னொருபடி யார் சிட்டர்ன்னு சொன்னா தன்னை நெருங்கியவர்கள் தன தனக்கு நெருங்கியவர்கள் அவனை எல்லாம் என்ன பண்றான் சிட்டரை குளிர்ந்தும் துட்டரை காய்வன் சொன்னான் இப்ப இந்த பாட்டில் என்ன சொன்னா அதையே மீண்டும் வலியுறுத்தி சொல்லுகிறார் கற்பக கனல் புனல் மூன்றும் தன்னை அடைந்தவர் வறுமையும் சீதமும் தாகமும் தவிர்த்தாள் கற்பக மரம் தன்னை அடைந்தவர் வறுமையை தீர்த்து விடும் கனல் என்ன பண்ணோம் சீதமும் புனல் என்ன பண்ணோம் தாகத்தையும் என்ன பண்ணோம் தீர்க்கும் நெருப்பு வந்து எங்கே வரணும் தன்னை அடைந்தவருக்கு தான் கற்பக மரம் இங்கே இருந்து அவன் அங்கே நினச்சிட்டு இருந்தான்னா என்ன பண்ணாது அவன் நினச்சது கொடுக்காது கற்பக மரம் இருக்கும் இடத்திற்கு உள்ளே வந்து அதன் அடியில் நின்று கொண்டு அவன் சங்கல்பம் செய்தால் அவன் என்னது அவன் தன்னை அடைந்தவர் வறுமையை அவன் என்ன விரும்புகிறானோ அந்த பொருள் அது கற்பக மரம் என்ன நினைக்கிறோமோ அதை கொடுக்கக்கூடியது மனசுக்கு கற்பக மரம்னு இன்னொரு பேருண்டு மனது நம்மளுடைய மனம் இருக்கே நாம் என்ன நினைக்கிறோமோ அதை என்ன பண்ணிடுறோம் நம்ம மனசு கொடுத்துரும் உடனே கொடுக்காட்டினாலும் என்னைக்காவது ஒரு நாளைக்கு என்ன பண்ணிடுறோம் அதற்கு செயல் வடிவம் மனதை விட ஒரு சிறந்த கற்பக மரம் பேரொன்று இல்லை அப்புறம் கணல் நெருப்பு என்ன பண்ணோம் நெருப்பு கிட்ட வந்தாதான் என்ன பண்ணோம் குளிர்ச்சியதை நீக்கும் அது மாதிரி நீர் வந்து எடுத்து குடிச்சாதான் தாகத்தை என்ன பண்ணும் தீர்க்கும் ஆனா ரெண்டு தனித்தனியா இருந்துச்சுன்னா அதை நீக்காது அணைய ஈசனும் அடைந்தவருக்கு அருள் செய்வன் அகந்தவருக்கு அருள் செய்யான் ஈஸ்வரனும் ஒரு கண்டிஷன் வச்சிருக்கார் இவரா போய் யாருக்கு என்ன பண்ண மாட்டாரு ஆஹ் ஈடுபட எதிலையும் ஈடுபட மாட்டார் இவன் பெசாம இருப்பார் அதுக்குத்தான் கோயில்ல சாமி எப்படி வச்சிருக்காங்க பேசாமல் பிள்ளையாராவோ கல்லாவோ வச்சுருக்காங்க இவங்க போய் கோயிலில் போய் என்ன பண்ணணும் கேட்கணும் ஒருவேளை அதனால் இருக்கும் கடவுள் எல்லா இடத்துலையும் இக்க மாதிரி இருந்திருக்கார் ஆனால் கோயில் கட்டி வச்சுருக்காங்களே நம்ம பெரியவங்க ஏன் இவன் இந்த வேண்டுதல்ன்றத மனசுக்குள்ள தியான வடிவத்தில் போய் அந்த இறைவன் இருக்கிற இடத்துல போய் என்ன பண்ணணும் கேட்க வைக்கணுன்றதுக்கு தான் இங்கேயே இருந்து என்னை மனசுலேயே கேட்டுறேன்னா சரி அவனுக்கு அந்த வார்த்தைகள் ஒரு பெறாது பிரேயர் கிறிஸ்டின்ஸுக்கு கிறிஸ்தவர்களுடைய அந்த வலிமைக்கு பிரேயர் ஒரு காரணம் தனி மனித பிரேயர் மட்டும் கூட்டு பிரேயர் ஒரு காரணம் ஒரு ஆயிரம் பேர் ஒரு ஐநூறு பேர் ஒரு இருநூறு பேர் நூறு பேர்னாலும் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்லி அவங்க மனசுக்குள்ள என்ன பண்ணிக்கிறாங்க அதை சங்கல்பம் செய்து கொண்டே இருப்பதனால அதற்கு வலிமை அதிகம் சமட்டு ஈஸ்வரன் ம் சமட்டு ஈஸ்வரனே பொண்ணு தான் அங்கே அந்த இடத்துல தோன்றுவது சமட்டு ஈஸ்வரன் இப்போ நம்ம இடத்துல கூட்டு பிரார்த்தனைக்குத்தான் நம்முடைய ஆலயங்களில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய மண்டபங்களை மதுரையில் மீனாட்சிமன் கோயிலுக்கு எத்தனை கால் மண்டபம் ஒரு ஊரே உள்ளே உட்காரலாம் அப்போ அத்தனை பேர் உட்கார்ந்து அங்கே என்ன நடக்கும்னு நினச்சிருப்பாங்க ஒரு பிரார்த்தனை ஒரு மந்திர உபாசனை ஏதோ ஒரு சத்சங்கம் அப்படி அத்தனை பேர் வருவாங்க வந்தால் அவங்களுக்கு வெயில் மலையிலேருந்து ஒரு பாதுகாப்பு வேணும்னு தான் அவ்வளோ பண்ணி வச்சுருக்காங்க இன்றைக்கி ஆயிரங்கால் மண்டபம் எதுவும் ஆகிப்போச்சு அருங்காட்சியகம் ஆகி போச்சு அருங்காட்சியகம் எப்போ வைக்கணும்னு தெரியுமா செத்துப்போன ஒன்றுக்கு தான் வைக்கணும் நம்மவருடைய ஆலயங்கள் செத்து போச்சா தொல்பொருள் ஆராய்ச்சி எப்போ வைக்கணும் அதுக்கு நிறுவனத்து கையில் எப்போ போகணும் ஒரு பொருள் ஒரு ஒன்று ஒரு வழக்கொடிந்து போனால் காலம் கடந்து போனால் அதை மியூசியத்தில் ஒன்று வைக்கணும் மீனாட்சி மகிழ்வில் மியூசியத்தில் வைக்க வேண்டிய பொருளாக இது இன்னைக்கும் லைவாக இருக்குது இன்னும் பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் தினந்தோறும் வந்து போயிட்டுருக்க இடத்துல அந்த நூறு கால் மண்டபம் தியான மண்ட அதுக்காக பேர் வச்சுருக்காங்க நூறு கால் மண்டபத்துக்கு தியான மண்டபம் பேராவது எழுதி வச்சுருக்காங்க ஆனால் ஆயிரங்கால் மண்டபத்தை ஏதா மாற்றிட்டாங்க அருங்காட்சியகமாக மாற்றிட்டாங்க அதை கூடாது அது எந்த நோக்கத்திற்காக ஆரம்பித்தார்கள் நம்மளுடைய வழி வழி வரக்கூடிய சந்ததியில் எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேரும் ஒரே சமயத்தில் அமர்ந்து இறைவனை நோக்கி என்ன பண்ணணும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் நாம் சாமி தரிசனத்துக்கு வருஷம் கட்டி அந்த கம்பளை அடிதடி நடத்தி உள்ளே போய் முதல் மரியாதை வாங்குறதுக்கு இருக்கிற வேகம் இங்கே ஒரு மணி நேரம் உட்கார்ந்து இந்த தியான மண்டபத்திலேயோ ஆயிரக்கால் மண்டபத்திலேயோ தியானம் செய்கிறதில் மந்திரம் சொல்கிறதுல இருக்கணும் இருந்தால் அந்த கோயிலை நாம் முறையாக என்ன பண்ணுறோம்னு நடத்தோம் பயன்படுத்தி கொள்கிறோம் இல்லாட்னா வீணாக்கி விட்டு வருகிறோம் கோயில் நல்லா இருக்குது சாமி நல்லா இருக்குது அருண்கடாட்சம்தான் நல்லா தான் இருக்குது நாம் அதை சரியாக என்ன பண்ணிட்டு வரலை பெற்று கொண்டு வரல இப்போ ஐயப்ப சீசனில் போய் பார்த்தீங்கன்னா மனுஷனை மனுஷனாவே அங்கே மதிக்க மாட்டாங்க அப்போ திடு ஒரு வண்டி வரும் அடுக்கடுக்காக சரஞ்சரமாக வேன்கள் வந்துட்டு இருக்கோம் இறங்கி ஓடுதான் செய்வாங்க ஓடுனா சின்ன குழந்தைகள்லாம் இருக்கும் நாட்டுக்கு ரொம்ப நாள் முழுக்க அப்படி தான் நாலரை மணிக்கு அஞ்சு மணிக்கு ஆரம்பித்தா இரவு பத்து மணி வரைக்கும் அதே ஓட்டம் தான் நான் என்ன நினைக்கிறேன் இந்த வரக்கூடிய வழிபாட்டுக்கு வரக்கூடிய அன்பர்கள் தரிசனம் பார்க்கவே தப்பே இல்லை தரிசனம் பார்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அந்த மண்டபத்தில் அமர்ந்து விட்டு அப்புறம் போகணும் அது செய்தால் நாம் ஆலயத்தை சரியாக என்ன பண்ணுறோம் பயன்படுத்தி கொள்கிறோம் ஆலயத்தை நாம் சரியாக பயன்படுத்தவில்லை தனி அடைந்தவர்க்கு தன்னை அடைந்தவர் வறுமையும் சீதமும் தாகமும் தவிர்த்தாலும் ஆயிரம் வருஷம் கடந்து போனாலும் இந்த ஆலயங்கள் எல்லாம் இன்னும் எப்படி தான் இருக்குது ஒரு அந்த வைப்ரேஷன் சொல்கிறாங்க இல்லையா இன்னும் வைப்ரேஷனை உண்டு கொண்டு போனால் தான் இருக்குது நமக்கு நல்ல ஒரு அருளை பொலிபனமாகத்தான் இருக்கின்றன அதில் அந்த மூலத்தில் எந்த ஒரு குறைபாடும் இல்லை அதுபோல் உள்ள ஆலயத்திற்குள்ளே அந்த பூஜை செய்யக்கூடிய அர்ச்சகர்கள் அந்த சிப்பந்திகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மக்களை வ மக்களை வந்து வரிசைப்படுத்துகிறேன்ற பேரில் ஒரே சத்தம் இறைச்சல் அதிகமாக இருக்கும் பூசாரிகளும் ஒரே நேரத்தில் பத்து பேர் ஐம்பது பேருக்கு உள்ளே அர்ச்சனை பண்ணி வெளியே கொண்டு வந்து தட்டு கொடுக்குறதில் ஒவ்வொருத்தருக்கும் மரியாதை பண்ணுறதில் அங்கே உள்ள மீனாட்சி அம்மன் இப்படி பார்த்து சிரிச்சுட்டு இருந்தவோ இப்படி பின்னாடி திரும்பிவிடுவான் ஏன் இவங்க கரைச்சல்லாம் முடிட்டு அப்புறம் பார்த்துக்கணும் நம்ம அமைதியாக ஏன்னா இவங்க உள்ளே போய்ட்டு வர்றதில் அந்த மந்திர சத்தம் மட்டும்தான் கர்ப்பதத்து உள்ள கேட்கணும் ஆனால் அது அதுக்கெல்லாம் அங்கே யார் அச்சனை கொடுத்தாங்க யார் விஐபி யாருக்கு மரியாதை பண்ணணும் யார் டொனேஷன் கொடுப்பாங்க யார் தட்சிணை போடுவாங்க அப்படின்னு சொல்லி இவங்களை வருஷப்படுத்துறதுல ஒரே சத்தம் ஒரே ஆர்ப்பாட்டம் எது போயிடுது அந்த வழிபாடு முறை என்பது வெறும் ஃபார்மாலிட்டியாக மாறிவிட்டு இதுகளை ஹோர்சல் பண்ணுற வேலையே சரியாது இல்லையா அப்ப அங்க இறைவனுக்கு அங்க என்ன இறைவன் பேசாம மௌனியாகி விட வேண்டியதான் இறைவன் எப்ப பேசுவாரு நம்ம மௌனமானா இறைவன் பேசுவாரு நம்ம சட்டம் போட்டுக்கிட்டே இருந்தா இறைவன் என்ன பேசுறதுக்கு அங்க ஒரு வழியும் இல்லை அணைய அடைந்தவர்க்கு அருள் செய்வன் அகன்றவருக்கு அருள் செய்யான் இணைய குற்றங்கள் எவர் குற்றம் ஆகும் என்று எண்ணினி அறிவார் முதல்ல சொன்னது இறைவன் தண்டிக்கிறான் என்று சொன்னால் அது கருணையினாலேதான் இருக்க வேண்டும் இரண்டாவது சொன்னது அவர்களை சாஸ்திர வழியிலே இந்த ஆன்ம சாதனையில் ஈடுபடுத்துவதற்காகத்தான் தண்டனை என்றும் சொன்னாரு இப்ப என்ன சொல்றாரு இந்த குற்றம் தண்டனை என்ற குற்றத்துக்கு ஈஸ்வரனை பொறுப்பாக மாட்டார் யார் தான் ஈஸ்வரனை நெருங்கவில்லை ஆதரவு ஏற்பட்ட குற்றம் தான் அப்படின்ற முடிச்சிட ஒன்று கேள்மகனே முயற்சியால் உரைத்து மானுடற்கு ஈசன் நன்றி செய்யவே காட்டிய நூல் வழி நடந்து நல்லவர் பின்னே சென்று வாதனை விட்டு விவேகராய் ஜெனித்த மாயையை தள்ளி நின்று யானத்தை அடைந்தவர் பவங்கள் போம் நிச்சயம் இதுதானே சாமியம் அது இதெல்லாம் அங்க இங்கெல்லாம் ஒரே விஷயம் நான் சொல்கிறேன் கேட்டுக்கோ ஒன்று கேள் மகனே புமா புமான்னா புருஷன் ஒரு மனிதன் முயற்சியால் உரைத்து உரைத்துன்னா திட திடமாக ஒரு முயற்சி பண்ணணும் இறைவன் வந்து கூரையை புலந்துட்டு கொடுக்க மாட்டான் இந்த கனக கனகதாரா சோத்திரம் பாடினார் யார் ஆதிசங்கராச்சாரியார் பாடினதுக்கு கூரையை பொத்துக்கிட்டு தங்க நெல்லிக்கனியாக போட்டார் அது அவருக்கு நம்மளை ஆட்களுக்கெல்லாம் கூரையை பொத்துட்டுலாம் போடவே மாட்டார் நம்ம என்ன பண்ணணுமா புமான் முயற்சியால் உரைத்து ஆதிசங்கராச்சாரியார் அவருடைய பூர்வ ஜென்மங்களில் எத்தனை கடுமையான தவங்களை செய்தார்களோ எத்தனை சாதனைகளை செய்தார்களோ அவருக்கு எட்டு வயசில் சிந்திச்சிருச்சு நமக்கு அப்படி இல்லை புமான் முயற்சியால் உரைத்து அதற்கு என்ன பண்ணணும் ரொம்ப அபியாசம் செய்யணும் திடமாக செய்ய வேண்டும் மானுடற்கு ஈசன் நன்று செய்யவே காட்டிய நல்வழி ஒவ்வொரு பாயிண்டை எழுதிங்க ஒன்று குமான் முயற்சியால் உரைத்து ஒன்று ரெண்டு மானுடற்கு ஈசன் நன்று செய்யவே காட்டிய நூல் நடந்து 3. நல்லவர் பின்னே சென்று நாலு துட்டவாதனை விட்டு 5. விவேகராய் 6. செனித்த மாயையை தள்ளி தள்ளி நின்று சேர்த்துங்க செமித்த மாயையை தள்ளி நின்று கடைசியில 8 ஏழு ஞானத்தை அடைந்தவர் அவருக்கு என்னது எட்டு பவங்கள் ஓம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிட்டு வர்றார் என்ன பண்ணும் முதல்ல என்ன தேவைப்படுதான் முயற்சியால் உரைத்து திடமான முயற்சியா இருக்கணும் சொல்ற ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிழா ஊக்கம் உடையான் உழை லக்ஷ்மி தேவி வரல வரலன்னு நம்ம வந்து குழம்ப கூடாது அவள் வீடு கதவை தட்டி வருவாளாம் எப்போ கொஞ்சம் கூட சளிப்பில்லாமல் முயற்சியோடு இருக்கக்கூடிய மனிதனுக்கு லக்ஷ்மி தேவி அந்த வீடு எங்கே இருக்குன்னு கேட்டுக்கிட்டு போவாளாம் ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உடை சளிப்பில்லாத மனத்தோடு தொடர்ந்து முயற்சி செய்யக்கூடிய ஒரு மனிதனுக்கு செல்வம் வீடு தேடி செல்லும் இங்கேயும் அதான் சொல்ல முயற்சியால் உரைப்பு மானுடருக்கு ஈசன் நன்று செய்யவே காட்டிய நூல் வழது வேதம் சாஸ்திரம் நூல் வழது என்னது வேதம் சாஸ்திரங்கள் அது எதுக்கு நமக்கு ஒரு வழிகாட்டி புஸ்தகம் கைடு புஸ்தகமாக இறைவன் நமக்கு கொடுத்துருக்கான் அதுக்கு வேதம்னு வேறு வேத சாஸ்திரங்கள் அந்த வழியில் நடந்து அது மட்டும் நடந்தால் நாம் சரியாக நடக்கிறோமான்னு செக் பண்ணுறதுக்கு யார் வேணும் நல்லவர் பின்னே சென்று சாஸ்திரமும் குருவும் சேர்ந்து இருக்கணும் நான் மட்டும் புஸ்தத்தை படிச்சுக்கிறேன்னு சொல்லக்கூடாது விட்டு இப்படி இருந்துட்டு வர வர நம்முடைய தீய வாசனைகள் எல்லாம் என்ன பண்ணிடுறோம் தானாகவே போய்விடும் ஒரு பாத்திரத்துல அழுக்கு தண்ணி நாற்றம் அடிக்கக்கூடிய அழுக்கு தண்ணி வச்சுருக்கோம் அந்த பாத்திரத்தில் இருக்க தண்ணியை கீழே கொட்டாமலேயே நல்ல தண்ணியாக மாற்றணும் என்ன பண்ணுறது நல்ல தண்ணியை எடுத்து எடுத்து மேலே நிலை படிக்கிட்டே இருக்கணும் ஊற்றிக்கிட்டே இருந்தாலே கொஞ்சம் நேரம் ஆக ஆக என்ன ஆகிரும் நல்ல தண்ணியாகவே மாறிடும் அதுபோல் துட்டவாதனை இருக்கக்கூடியவர்கள் நூல் வழியும் சாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய வழியில் நடப்பதும் நல்லவர்களூடையும் சேர்ந்து இருக்க இருக்க தானாகவே எதிராகிடும் அந்த துட்டவாதலில் போய்விடும் விவேகராய் இது எல்லாத்துக்கும் என்ன இருக்கணும் விவேகம் செனித்த மாயையை தள்ளி அதாவது நிலையில்லாத பொருட்கள் செனித்த மாயைன்னு சொன்னது மாயையில் தோன்றிய நிலையில்லாதவைகளையெல்லாம் தள்ளி நின்று அப்போ என்ன கிடைக்கும் மீது என்ன இருக்கும்போது நித்திய பொருளாகிய பிரம்ம மாத்திரம் ஞானத்தை அந் அதுவே நான் பிரம்மே அதான் ஞானத்தை அடைந்தவர் அவருக்கு பிறவி துன்பங்கள் போய்விடும் நிச்சயம் இதுதானே இது உறுதியாக என்று சொல்லி இந்தளவில் நிறைவு செய்கிறார்கள் மற்றது பதினோரு மணி வகுப்புல பார்க்கலாம் யந்திரா பணம் சரண